அவரு பல பேரில் இருந்தாலும் மிகவும் முக்கியமான சிஷியர் பிரதான சிஷியர் என்று சொல்லக்கூடியவர் புரத்தாழ்வான் இந்த புரத்தாழ்வான் அவதரித்தது கை மாசத்திலே ஹஸ்தநக் மக்கர மாசத்திலே ஹஸ்தநட்சத்திரத்திலே பூரம் என்கிற திவ்ய தேசத்திலே அவதரித்தார் பூரம் என்பது காஞ்சிபுரத்தில் இருந்து சமீபத்தில் பதினாலு பதினைந்து மைல் தூரத்திலே இருக்கக்கூடிய அழகான ஒரு கிராமம் இந்த ஸ்ரீ கிராமத்திலே அவதரித்தார் சுவாமி இந்த சுவாமி திருத்தகப்பனாருடைய திருநாமம் புறத்து ஆழ்வார் அவருக்கு புறத்தாழ்வார் என்று பெயர் புறத்தாழ்வாருடைய திருக்குமாராக அஸ்த நட்சத்திரத்திலே மகர மாசத்திலே அவதரித்தவர் அவருடைய ஜானபக்தி வைராக்கியங்கள் ஒரு எம்பெருமானாருக்கு சிஷ்யராக ஆன பெருமை நம்முடைய சம்பிரதாயத்தை ரட்சித்த பெருமை என்று பலபடியான பெருமை அவர் சாதாரணமான பெருமை அல்ல இந்த பெருமையை பற்றி பேசும் பொழுது திருவரங்க சமுதனர் மொழியை பெரும் புகழான் பஞ்சமுக்குரும்பாம் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் வழியை கடத்தும் இராமனுஷன் புகழ் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னேன் இந்த பாசுரத்தை எடுத்து மணவாள மாமணிகள் தன்னுடைய சாத்து பாசுரம் நன்னும் திருவுடகன்னு ஆரம்பித்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சேமித்து விற்பாடி சாத்து பாசுரங்கள்னு செலவிருக்கு அவள் ரொம்ப அழகான பாசுரங்கள் அதில் இந்த பாசுரத்தையும் சேர்த்துருக்க அந்த பாசுரம் எதையும் சேர்க்கவில்லை ஆழ்வானுடைய பிரபாவம் அப்படிப்பட்டது ஆகையினாலே கடைசியிலே திவ்ய பிரபந்த சாத்து சாத்து பாசுரங்களிலே அத்தமாய் இந்த பாசுரத்தையும் சேர்த்து எடுத்திருக்கிறார் அதுவே அந்த பெருமை எப்படிப்பட்டது என்பதை காட்டக்கூடிய அவருடைய பிரபாவம் குரத்தாழ்வானுடைய பிரபாவம் மொழியை கடக்கும் வாக்கினாலே சொல்ல முடியாது எந்த மொழியினாலேயும் சொல்ல முடியாது மொழியை கடக்கும் பெரும் பாழான் அதையே சம்ஸ்கிருதத்தில் மனவாள மாமனிகள் ஆக்கி கொடுத்தார் எதிராஜ விம்சதிய மகா குண தேசிகாத்ர உடையவன் வார்த்தைகள் இருக்கார் எம் டி வேர்ட்ஸ் சொல்லுவார் இங்கிலீஷ்ல வார்த்தைகள் எப்பொழுதும் வர்ணனைய உள்ளபடி தெரிவிக்காள் ஒருவருடைய பெருமையை கீர்த்தே உள்ளபடி தெரிவிப்பதற்கு வார்த்தைகள் தோறவே போறாது உண்மையிலேயே பிரபாவம் உடைய ஒருவனுடைய பெருமையை வாக்கனாலே அளவிட முடியாது மொழியை கடக்கும் பெரும் பொருளான் வாசாம் அகோச்சர வாக்குக்கு எட்டாதது வாக்குக்கு நிலமல்லாதது எத்தனை சொன்னாலும் அவருடைய பெருமையை சொல்லி முடித்ததாக ஆகவே ஆகார் மகாகுண தேசிகாக்கிய பூராதிநாதா மகா குணத்தை உடையவர் ஆத்மகுணம் என்றால் அவருக்குண்டான ஆத்மகுணம் செய்வையிட்டவர்கள் எப்படி நடந்து கொள்ளவர் ஸ்ரீவையிட்டவனால் எப்படி இருக்கணும் அதற்கு உதாரண புருஷர் என்று சொன்னால் பெருமானாருடைய சீக்கியர்களிலே புறத்தாழ்வார் இல்ல குரத்தாழ்வானுடைய பிரபாவம் சொல்லவே முடியாது மொழியை கடக்கும் பெருணு புகழான் கொஞ்சம் உக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் என்கிறான் மூணு குறும்பு குறும்புன்னா அகங்காரம் அகங்காரம் ஏற்படுவதற்கு மூணு காரணங்கள் உண்டு ஒரு காரணம் வித்யா மதம் தனமதம் திருத்தீயாபிஜனா என்று தெரிவிக்கிறார் திருத்தியினாலே மதம் ஐஸ்வர்யம் ஏற்படுவதனாலே மதம் அபிஜன நல்ல குலத்தில பிறக்கிறபடியாலே மதம் அகங்காரம் ஏற்படைய மூணும் காரணமா இருக்கு மூணு இருக்கணும் முதல்ல வித்யா இருக்க வித்யை கற்றிருக்க வேண்டும் ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும் அதற்கு நற்குடி பிறப்பு இருக்க வேண்டும் உண்டானவர்கள் நல்ல குடியிலே பிறந்தவர் அதற்கு மேலே வித்யை விரைப்போல சம்பாதித்தவர்கள் உலகத்திலே யாருமே கிடையாது எம்பெருமான காட்டிலும் வித்யா வைபவத்தை உடையவர் என்று சொன்னால் அதை மிகை என்று சொல்லவே முடியாது பெருமானார் ஏற்றுக்கொண்டது அதனால வித்தியை அதிகமாக இருந்தது நல்ல குலத்துல பிறந்திருந்தார் ஐஸ்வர்யமா அந்த ஜெமீன் முழுவதும் அதாவது பூரம் கிராமம் முழுவதும் அவருடைய தலைவராக இருந்தார் பூராதிநாதன் என்றே ஒரு திருநாமம் பூரேசன் பூரம் என்கிற திவ்ய ஈசனாக இருந்தார் அவர் இட்ட நடந்து கொண்டிருந்தது ராஜா என்றே சொல்லலாம் சுற்றரசனாக அப்படி இருக்கக்கூடிய பெருமை மூன்று இருந்தாலும் கூட அகங்காரம் கிடையவே கிடையாது நமக்குன்னா அகங்காரம் ஏற்படையது ஒரு கண்டுக்கடை நடுவில் மதுபான கடை இது வந்து மதுபானமும் பண்ணிட்டு ஏற்கனவே குரங்கு மதுபான போச்சா ஒரு மரம் இந்த மரத்தில் ஏறிட்டு இந்த மரத்தில் ஒரு தேள் இருந்தது கொட்டிட்டு அதுக்கு மேல அது ஒரு பிசாஸ் இருந்தது அதுவும் பிடிச்சுடுது அந்த குரங்கை பத்தி சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க அதே போலத்தான் மனிதர்கள் மனிதர்களுக்கு எத்தனை துர்குணங்கள் இருக்கு இதெல்லாம் சேரிகிறது உலகத்திலே பார்க்கிறோம் இதெல்லாம் எது இருந்தாலும் கூட அத்தனை இருந்தும் கூட சிறிதும் கர்ப்பம் இல்லாமல் அகங்காரத்தை ஒழித்தவர் பஞ்ச முப்புறும்புன்னு சொல்லக்கூடியிருக்கேன் நம்ம பெரிய பாடுக கொண்டு போய் தள்ளுகிறது ஐஸ்வர்யத்தினாலே மதம் ஈஸ்வரியம் இருந்தும் மதம் ஏற்படாதவர் வித்தையிலே மிகவும் சிறந்தவர் அதே அபிஜனம் நல்ல குலத்திலே பிறந்தவர் இந்த மூன்று நாளே இருந்தவர் குழியை கடக்கும் அது ஒரு அர்த்தம் மற்றொரு விதமான இவர் கடக்கிறது ஆச்சரியம் என்ன இவர் அந்த முக்குரும்புல விழாமல் முக்குரும்பு என்று சொல்லும் படுகொடியில் இவர் விழாமல் இருந்தது ஆச்சரியம் என்ன மற்ற பெருகளை விழாமல் தடுக்கக்கூடியவர் அவருடைய சம்பந்தம் இருந்தாலே போரும் இந்த சம்பந்தத்தினாலே இந்த முக்குரும்பும் யாரையும் ஸ்பர்சிக்கவே ஸ்பர்சிக்காது தொடவே தொடாது அப்படி மற்ற பேரையும் ஆண்டு அடிமை கொண்டு அவர்களையும் உஜ்ஜீவனம் அடையும் அடையும்படியாக செய்யக்கூடிய பிரபாவத்தை படைத்தவர் என்று வர்ணிக்கிறார் அப்படிப்பட்ட கூறத்தாழ்வார் இந்த கூரத்தாழ்வான் அவதரித்தார் அதல்ல அவருக்கு ஸ்ரீவத்த சென்றார் என்று பெயரிட்டார் தகப்பனார் திருநாமும் கூறத்தாழ்வார் எப்போ இவரை கூறத்தாழ்வான்னு சொல்லணும் அவரை கூறத்தாழ்வார்னு சொல்லணும் இந்த கூறத்தாழ்வார் அவருக்கு மனைவியாரின் பெயர் நங்கையார்னு பேர் ரெண்டு பேருக்கும் சத்புத்திரனாக வந்து அவதரித்தார் சிறு வயதிலேயே தாயை இழந்து விட்டார் தாய இழந்த காலத்தில் மறுமணம் செய்து கொள்ளலாமா என்று யோசித்தார் காரணம் என்னவென்றால் அனாசிரமியின் அதிர்ஷ்டத்தை சாஸ்திரம் சொல்றேன் மூணு ஆசிரமம் நாலு ஆசிரமங்கள்ல ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் இருக்கணும் ஏதாவது பிரம்மச்சரி ஆசிரமம் கிரஸ்தாசிரமம் பானப்பிரஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம் நாலு ஆசிரமங்கள் அதைத்தான் ஆசிரமம்னு சொல்றான் வேற எதுவும் நினைச்சு வேண்டாம் ஆண்டவன் ஆசிரமம் இன்னொரு ஆசிரமம் இந்த ஆசிரமத்தை எங்கேயாவது என்ன அர்த்தம் ஸ்டேஜ் ஆஃப் நாலுல ஒன்றுல இருக்கவன் ஆனால் மனைவி எழுந்தவன் இருக்காரு அவர் எந்த ஆசிரமத்தை சொல்லவே முடியாது கிரகஸ்தன் சொல்ல இல்ல வானப்பிரஸ்தனா வனத்துல போய் வாசம் பண்ண வனத்துல வாசம் பண்ணணும்னாலும் பாரிய இருக்கணும் வானப்பிரஸ்தனா இருக்கணும்னாக்கா பிரம்மச்சாரியா மறுபடியும் பிரம்மச்சாரியா முடியாது மறுபடியும் பிரம்மச்சாரியாரு சொல்ல முடியுமா கல்யாணம்னு பிரம்மச்சாரியா மறுபடியும் போறேன் மாமனார் கொடுத்த திருப்பி கொடுத்துட்டு பிரம்மச்சாரியா ஆகிடுறேன்னு சொல்ல முடியுமா அங்கேயாவது பிரம்மச்சரி ஆசிரமம் மறுபடியும் வர வந்தால் தன்னியாசாசிரமம் ஒண்ணுதான் நான் தன்னியாசாசிரமத்துக்குட்டா இந்த பழந்தை யார் வளர்க்கறேன் அதனால யோசனை பண்ணினா தன்னியாசாசிரமும் முடியாது வானப்பிராஸ்தாசிரமும் கிடையாதுமத்திலே இருக்கணும் இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கணும்னா மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பாடு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கொள்வது என்ன அதை யோசனை பண்ணி பார்த்தார் இது சாமானிய சாஸ்திரம் மனோஸ்கிரமீனத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும் யோசனை ஆனால் பரம பாகவதமனா இருக்கிறார் சிறு வயதிலேயே இவருக்கு பாகவத லட்சணம் பரிபூர்ணமாக இருந்தது எப்படி திருத்துழாயானது முளைக்கும் காலத்திலேயே வாசனையோட முளைக்கிறதோ கருங்காலி என்கிற மரமானது பிறக்கும் பொழுதே நல்ல வைரம் வாழ்ந்த மரமாக பிறக்கிறதோ அதுபோல அவதரித்தவர் இன ஆகினாலே இவருக்குண்டான எல்லாம் பார்த்தார் ஸ்ரீ இவர் நான் வரக்கூடிய பாரியை நல்லவளாக இருந்து இவருக்கு விசேஷமாக சுஷ்ரூகை பண்ணுவிடையான அப்போது அவளும் வாழ்ந்து போவள் நாமும் வாழ்ந்து போவோம் ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கும் வரக்கூடிய ஒரு வேளை சித்தியா அவள் எப்படி பண்ண என்ன பண்ணுவள் அவள் இவளை நிர்பந்தித்து பலவிதமான கொடுமைப்படுத்தவள் அவள் கொடுமைப்படுத்தினாலே பாகவதாபசாரம் வந்துசேன பாகவத் அபசாரம் வராமல் தடுப்பது நல்லதா அதிஷ்டேதே என்று சொல்லக்கூடிய சாமான்ய சாஸ்திரத்தை அனுசரிப்பதா இது விசேஷ சாஸ்திரம் சாமானிய சாஸ்திரம் சாமான்ய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரத்தின் முன்னாலே அறிவிட்டு போகும் எப்பொழுது விசேஷ சாஸ்திரம் தான் உயர்ந்தது சாமானிய சாஸ்திரம் தள்ளுபடி பண்ண சாதாரணமான சாான்ய சாஸ்திரம் சொல்றது புரிந்து கொள்வதற்காக சொல்லுது ஆபத்தும் பிராணிகளை ஹிம்ச பண்ணாதே இது சாமானிய சாஸ்திரம் மாஹிம்சாத் சர்வா பூதானி இது சாமானிய சாஸ்திரம் ஆனால் அதே சாஸ்திரம் இது சொன்ன வேதமே என்ன சொல்றது அக்னி சோமியம் பசுமால அக்னி சோமியம்னு ஒரு யாகம் அந்த யாகத்துல பசும் ஆலவே தா என்றால் ஆடு இந்த இடத்துல அந்த ஆடை கொண்டு வந்து ஆட்டை நன்றாக வயித்த அதிலிருந்து வப்பை சதையை எடுத்து அதை ஆகுதி பண்ணுதுன்னு சொல்லிருக்க உயிரோட இருக்கக்கூடிய ஆடை கொண்டு வருது அதை கொலை செய்வது அதனுடைய வயித்த அதனுடைய வயிற்றிலிருந்து வப்பையை எடுத்தே கோபம் பண்ணுவதுன்னு சொல்லிருக்கு அப்படி பண்ணுவது இருக்கிறதே இது நியாயமாஹிம் சர்வா பூதாலின்னு சொன்ன அந்த ஆடு இருக்கிறதே அதனுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்வர்கம் ஸ்வர்க்கத்தை உத்தேசித்து பண்ணக்கூடிய யாகம் இந்திரன் இருக்கக்கூடிய லோகத்திற்கு போவதற்காக பண்ணக்கூடிய யாகம் அக்னிசோமியம் என்கிற யாகம் அந்த பண்ணக்கூடிய எஜமானன் பண்ணக்கூடிய கர்த்தா இருக்கிறானே அவன் ஸ்வர்க்கத்திற்கு போவதற்கிருக்கிறதே அதுல சந்தேகம் உண்டு இந்த ஆட்டினுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா அது எப்பொழுது அதனுடைய வபையை எடுத்து ஹோமம் பண்ணுறாளோ அப்பொழுதே அந்த ஆத்மாவுக்கு ஸ்வர்க்கம் கட்டாயம் உண்டு ஆகையினாலே எந்த விதத்திலேயும் தீமை ஏற்படவில்லை சரீரம் வேணும்னா போறதே ஒழியம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு நன்மை ஏற்படுகிறபடியினாலே அதில் தவறே கிடையாது என்று விசேஷம் விதித்து விட்டது அதனால எந்த சாஸ்திரமானது சாமான்யாஸ்திரத்திலே மஹிம்சா சர்வாபூதானு அதே வேத சாஸ்திரமானது அக்னிசோரீயம் பசுமாலே தாம் என்று விசேஷ விதி சொல்லி இருக்கிறபடினாலே ஒரு காலத்திலேயும் தோஷம் கிடையாது அதனால தான் யாகயாதி கர்மங்களிலே எந்த தோஷமும் கிடையாது என்று தெரிவிக்கிறார் யாகயஜாதி கர்மங்களிலே தோஷம் உண்டு இது பாபம் என்று எவன் சொல்லுவனோ அவனுக்கு பாபம் வந்து சேரும் சொல்றான் பௌத்தாதிகள் அதை சொன்னாரு பௌத்தாதிகள் சொல்றா யாக லக்யங்கள் பண்ணக்கூடாது சர்வாபூத்தானு சொல்லிருக்கு அதனால பண்ணாதே புத்தன் சொன்னதற்கு அபிப்பிராயம் என்ன புரிந்து கொள்ளவில்லை அவை மதம் புத்தன் சொன்னதற்கு அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா புத்தனாக பெருமான் தான் பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பௌத்தாவதாரம் புத்தாவதாரம் பண்ணினான் கொண்டு போய் புறம் சொல்றாரு அழிவார் புத்தாவதாரத்துக்கு பாசுரம் பாடி கள்ளவேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவார் கலந்த சிறர் உள்ளம் பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் என்கிறார் அழுவார் கள்ளவேடம்னு பேர் மா உருகில் கள்ளவேடம் என்கிறார் ஆச்சாரியில கள்ள வேஷம் கள்ளத்தனமான வேஷம் போட்டினான் இதற்கா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்பொழுதும் நண்ட அசுரர்கள் நிறைய யாகங்கள் பண்றார் யாகங்கள் பண்ணி அவளுக்கு பலம் கூடிண்டே போறது பலன் கூடினால் நன்மை பண்ணல உலகத்துக்கு நன்மை பண்ணக்கூடாது நன்மை பண்ணாமல் தேவர்களோட யுத்தம் பண்ணுவது தேவர்களை அழிப்பது தேவருடைய ராஜ்யத்தை அபரிப்பது அவர்களுக்கு அனவரதமும் எப்பொழுதும் சொல்ல கொடுத்துக் கொண்டே இருப்பது இருக்கா தேவத்தை கண்டா போய் கண்ணும் கண்ணீருமாக பகவான் இடத்துல நின்ற காலத்துல இந்த அசுரர்கள் யாகம் பண்ணாமல் நெருத்தினால் ஒழியா ஒரு காலத்திலையும் அவர்களுடைய பலத்தை போக்கவே முடியாது அதற்காக இவ்வெருமான் பௌத்தாவதார் புத்தனாக தோன்றினான் அழகோன வடிவில் பார்த்தாலே சாந்த ஸ்வரூப்பியா இருக்கான் இந்த வடிவிலை எல்லாரும் ஈடுபட்டார்கள் யாகம் பண்ணாதீர்கள் யாகம் பண்ணுவது தவறி உயிரினங்களை சிக்கலாமா என்று பலபடியாக உபதேசித்தான் அதை கேட்டு அவர்கள் எல்லாம் யாக்ஞாதிகளை விட்டார்கள் விட்டபடியினாலே பலம் குறைந்தது தேவதைகளை அவர்களை ஜெயித்தார்கள் அசுரர்களுக்காக சொல்லப்பட்டது புத்தன் சொன்னது அசுரர்களுக்கே உடைய நமக்கல்ல ஒரு காலத்திலே என்பதை நாம் நன்றாக உணர வேண்டும் இது சாமானிய சாஸ்திரத்தை அங்கே போய் சொன்னான் விசேஷ சாஸ்திரம் தெரியவில்லை அவர்களுக்கு ஆகையினாலே அவர்கள் விசேஷ சாஸ்திரத்தை அனுட்டிக்காமல் சாமானிய சாஸ்திரத்தை அனுட்டித்து அதன் ஆரே போனார்கள் அவர்களுக்கு பலம் ஒழிக்க வேண்டும் இதற்காகவே என் பெருமான் செய்த தந்திரம் இது ஆக அசுரர்களுக்காக சொன்னதை நாம் எல்லோரும் எடுத்துக் என்பது தவறு என்று பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் சாமியாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம் ராப்பனர் பார்த்தார் புறத்தாழ்வார் பார்த்தார் பாகவதாபசாரன் கொடிது பரம பாகவதோத்தவனாக இருக்கிறார் இவரிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது நினைத்தார் ஆகையினாலே மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை இது ஈட்டு வியாக்கியான வெறும் கதையில மாற்றமில்லை எங்கனையோ அன்னமீர்கால் என்ன முனிவது நீர் என்கிற பதிகத்தினுடைய வியாக்கியானுடைய தொடக்கத்தில் நம்மளை இந்த சரித்திரத்தை தெரிவிக்கிறார் ஆக அந்த ஆழ்வானுடைய பெருமை பிறந்த காலத்திலேயே அவருடைய தகப்பனாருக்கு தெரிந்திருந்தது பிறக்கும் காலத்திலேயே ஸ்ரீ வைஷ்ணவ சார்பூமராக இருந்தார் என்பதுதான் இவருக்குண்டான தனிப்பட்ட பெருமை பிறந்த காலத்திலே இவருக்கு ஸ்ரீவத்ஷ சின்ஹர் என்றே பெயர் வைக்கிறார் ஸ்ரீவத்ஷ சின்ஹர் என்றால் திரு மறு மார்பன் ஸ்ரீவத்ஷம் என்கிற மறு மோல் அம்பெருமானுடைய அந்த வட்சஸ்தலத்திலே இருக்கிறார் திருநாமம் பகவானுக்கு திருநாமம் பெருமான் நாராயணருக்கு அடையாளம் செய்யப்பட்ட மார்பை உடையவன் என்று அர்த்தம் என்று பெயர் இந்த பெயரைத்தார் ஸ்ரீவத் சின்ன திருமரு மார்பன் சாங்கன் என்றே இவருக்கு பெயர் வைத்தார் பெருமானுடைய திருநாமத்தை வைத்தார் பெருமானுடைய பெயரைத்தானே வைக்கணும் பெயரை வைத்தார் வளரும் இவர் விசேஷமாக தியானத்தோட கூடியிருந்தார் அப்பொழுது தாப்பனார் பரவசத்தை அடைகிறார் அடைந்த பிற்பாடி இவர் ராஜ்யத்தில் நன்றாக ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆண்டு கொண்டிருக்கும் காலத்தில் இவருக்கு கல்யாணம் நடந்த தாப்பனார் கட்சியை கல்யாணம் நடந்ததை பத்தி சொல்ற சரித்திரம் தவறான சரித்திரம் ஒன்னு சொல்லிட்டு இருக்கா பன்னீராயிரப்படி குரு பரம்பரைன்னு ஒன்னு இருக்கு ஆறாயிரப்படி குரு பரம்பரைன்றது பின்பழகராம் பெருமாழ்ச்சியர் அவரால் சாதிக்கப்பட்டது ஆனால் பன்னிராயிரப்படினு ஒன்னு எழுதியிருக்கா அதில் விபரீத கதைகள்லாம் நிறைய வந்து அதை பத்தி சொல்றேன் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றேன் சில பேர் சொன்னால் அது தவறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லிய புறத்தாழ்வான் அவர் நகரசம் அதனுக்காக போறார் ராஜாவா இருக்காரோ இல்லையோ வேளையில வேர் வேடம் மாறு வேடம் அணிந்து கருப்புடுத்து சோதித்து கருப்பு வஸ்திரங்கள்லாம் தெரிச்சு தான் யாருன்னு தெரியாமல் அப்படி நகர சோதனை ஜனங்கள் என்ன சொல்றான் நம்முடைய ஆட்சியில என்ன தவறு இருக்கு என்ன சொல்றான்னு பார்க்கணும் போற பொழுது ஒரு பிராமணனுடைய கிரகம் அந்த கிரகத்துல உள்ள பேசிட்டு இருக்கிறதை ஒரு ஒட்டு கேட்கிற ராஜாக்கள் ஒட்டு கேட்கிறேன் மாமியாரு தான் கேட்கக்கூடாது ராஜாக்கள் அவசியம் கேட்கறேன் கேட்கிறேன் ஓவர் ஹியரிங் கேட்டேன் கேட்கிறேன் வாழை தோஷம் இல்லைன்னு சொல்லி இது விசேஷாஸ்திரம் சாமானியாஸ்திரம் விசேஷாஸ்திரம் ஒட்டு கேட்ட ஒட்டு கேட்ட பேசிந்திர உள்ளுக்குள்ள பேசிந்திருக இந்த பெண்ணு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகிற வயசு வந்து கன்னிக்காதானம் பண்ண வேண்டிய காலத்தில் கன்னிக்கையாவே தானே கண்ணிக்கை பெரியவள் ஆவதற்கு அவளை ஒருத்தனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க அதுதான் கன்னிக்காதம் எல்லாம் கன்னிக்காதம் போடக்கூடாது கத்திரிக்கையில மாமி தானம் போடணும் போடக்கூடாது கன்னிக்காதனம் பேர் இருக்கு சமஸ்கிருதத்துல கன்னிக்காதம் கன்னிக்கையாவே இருக்கிறதாவது நம்மளுடைய மனசுல நினைவு கிடையவே கிடையாது கன்னிக்கை உலகத்தில் பழி ஏற்படும் பொதுவாக குளத்துக்கு வரக்கூடாது யாருமே வர மாட்டா கடலுக்கு ஒரு சாமானம் கிடைக்காது யாரும் பயந்தார்கள் என்ன ஏற்படும் என்னாலே பெரிய கஷ்டம் அல்லவா எங்கு போனாலே தொடர்ந்து வரும் இந்த பழி தொடர்ந்து வரும் என்று நினைத்த அந்த தாயார் தகப்பினார்கள் தன்னுடைய பெண்ணையும் முடித்து விடுவது தாங்களும் விஷம் அறிந்து பிராணனை விட்டு விடுவதை பேசிட்டு இருக்காங்க தொடர்த்தாழ்வன் என்ன அநியாயம் இப்படி நடக்கலாமா ஏன் என்ன காரணம்னா இந்த பெண்ணுக்கு ஏன் கல்யாணம் அல்லனா அவருடைய தோஷம் ஜாதகத்திலே ஒரு தோஷம் யார் கல்யாணம் செய்து கொள்கிறானோ அவன் இந்த பெண்ணோட கூடினால் அவன் மரணத்தை அடைவன் என்று வைக்க அப்படி இருக்கிறபடியாலே ஒத்திரம் கல்யாணம் பண்ணிக்கொழுத்துக்கு வரவில்லை மலை இவர்கள் இந்த முடிவுக்கு வந்து சேர்ந்தார்கள் இதை கேட்டார் தன்னுடைய சபைக்கு வந்தார் நகரத்திலிருந்து அங்கே சுத்தி திரும்பி வந்து தன்னுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் மறுநாள் வரலை அழைத்து உங்கள் நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன் இவளோட கூடினால்தானே மரணம் ஏற்படப் நான் இவளோட கல்யாணம் செய்து கொண்டு தர்ம பிரஜார்த்தம் என்று சொல்றோம் கெல்பிடிக்கக்கூடிய ஆலத்துல ஒரு தர்ம ஏற்பட வேண்டும் அதற்காக இந்த பெண்ணை நான் கைப்பிடிக்கிறேன் சொன்னா தானே தெரிய போறது மந்திரமே சொல்றதில்ல சொல்ல போறது தர்ம பிரஜா இந்த பெண்ணை கைப்பிடிக்கிறேன் தெரியுமா தர்ம முதல் பிள்ளைக்கு பேரு தர்ம பிரஜைன்னு பிறகு குழந்தைகளுக்கு எல்லாம் காம பேர் முதல் பிள்ளை ஒத்தனை பெற்றுகிறான் அவன் தர்ம பிரஜை அதற்காக சொல்லி சொல்லி நான் அப்படி கைப்பிடிக்கிறேன் நான் தர்ம பிரஜையை கொள்ள போவதே அவளோட கூடியிருக்கப் போவதில்லை கூடியிருந்தால் தானே மரணம் விபவிக்கும் தவறப்படாதீர்கள் என்று சொல்லி கல்யாணம் செய்து கொண்டாராம் கல்யாணம் செய்து கொண்டு அவளோட கூடியிருக்கவில்லை என்று சரித்திரம் எழுதப்பட்டிருக்காயிரப்படியில் ஆனால் இந்த சரித்திரத்தை ஒப்புக்கொள்ள முடியாது ஏன் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு கேட்டால் இவருக்கு ஒரு பழந்தை இருந்ததாகவும் ஒரு பழந்தை பிறந்ததாகவும் அந்த பெண் குழந்தை சிறு வயசிலேயே அது இறந்து பிற்பாடு வியாக்கியானங்களிலே சொல்லப்படுகிறது வியாக்கியானங்களே சொல்லப்பட்ட அர்த்தம்தான் சத்தியமானது வியாக்கியான நாளாய திவ்ய பிரபந்த வியாக்கியான திருவாசிரியம் வியாக்கியான தொடக்கத்தில் புறத்தாழ்வானிக்கு ஒரு பெண் இருந்து அந்த பெண் மறித்ததாக தெரிவிக்கிறார் மரணமடைந்ததாக தெரிவிக்கிறார் இந்த சரித்திரம் ஒத்துக்கொள்ளத்தக்கதல்ல ஆண்டாடிங்கிற பெயரையுடைய நல்ல பெண்ணை மணந்தார் அவடும் சிறந்த ஜானாதிகையாக இருந்தார் அவளுடைய பிரபாவம் எல்லாம் சொல்லப்படுகிறது நாம் கடினம் சிறுத்தாம்பு அனுபவித்த காலத்தில் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர் என்கிற இடத்தில் ஆண்டாள் கூட ஒப்புக்கொள்ளாது போனாள் என்ன ஆண்டாள் கூட ஆண்டாள் போன்றவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டாளுடைய பிரபாவத்தை சொல்லிருக்க அந்த சொல்லிற்கேன் ஞாபகப்படுத்தி பார்ப்பது இந்தாண்டாள் பூரத்தாழ்வானுடைய தர்மபதி ஆழ்வானுக்கு சில சமயத்தில் தர்மம் தர்மசாஸ்திரத்திலேயோ மற்ற சாஸ்திரங்களிலேயோ சந்தேகங்கள் ஏற்பட்டால் ஆண்டாளோட கலந்து விவாதித்து அந்த அந்த அர்த்தத்தை நன்றாக நிர்ணயம் பண்ணுவான் அவ்வளவு தூரம் சாமர்த்தியார் முடியுமா நம்ம கிராம வேற வேலை இல்லை உங்களுக்கு ஏதாவது நீங்களே புஸ்தோ திருடுவா ஒரே வார்த்தையில காலட்சிபத்து நீங்க போயிட்டு உங்களோட நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய அர்த்த பெண்களோ ஆண்களோ ரெண்டு பேர் இருக்கான்னு எல்லாம் இந்த காலத்துல போய் சாஸ்திரத்தில் அவ்வளவு தியானத்தை பெற்றவள் மிகுந்த சூட்சமான புத்தியுடையவள் அவளிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வர் என்று இந்த ஆண்டாளுடைய பிரபாவம் சொல்லப்படுகிறது இந்த ஆண்டாளுடைய பிரபாவத்தை பலபடியாக சொல்லியிருக்கிறேன் உன்னியாசம் நடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறேன் கடைசியா பட்டர் பட்டருக்கு விரோதியா இருந்தான் வீரசுந்தர பிரம்மாராயன் ஒருத்தன் வீரசுந்தர பிரம்மாராயன் ரொம்ப ஹிம்சப்படுத்தினான் இப்பொழுது பட்டர் அங்க எழுந்திரொளி இருக்க முடியவில்லை புறத்தாழ்வானுடைய குமாரன் பட்டர் சீரங்கத்திலே எழுந்தருளி திருக்கோட்டியூரில போய் வாசம் பண்ணினார் பிரம்மாராய் போறத்தாழ்வானித்தவன் ஆச்சாரியில கௌரவத்தோட இருக்கணும் ஆச்சாரிய புத்திர சன்னதியில் கேட்கணும் சொன்னதை கேட்கவில்லை ஒரு மதுள் கட்டினான் அந்த மதிலுடன் நடுகளே வரக்கூடிய பிள்ளைப்பிள்ளை ஆழ்வான் என்கிற சுவாமியினுடைய கிரகத்தை இடித்து கட்டுவதாக அவன் தொடங்கினான் கட்டா இவர் சொன்னார் ஒரு சீவைஷ்ணனுடைய கிரகத்தை இடிக்கக்கூடாது பூமணி மாடம் பரிசுமான மணி மாடம் அதை இடிக்கக்கூடாது ஒரு காலத்திலையும் அதை சுத்தி கட்டு இதற்கு முன்னாலே திருமங்க மன்னன் கட்டின காலத்திலே பிராகாரத்தில நடுவில் தொண்டரடி குடி ஆழ்வாருடைய நந்தவனம் வந்து நந்தவனத்தை சுத்தி கட்டினார் கோணலா போனாலும் பரவாயில்லை மது கோணலா போகலாம் புத்தி கோணலா போகக்கூடாது புத்தி கோணலாக போகிறது உனக்கு அது தவறு முதல் போனல போட்டோம் கட்டினார் கேட்காமல் இடித்து கட்டினதோடு இல்லாமல் பட்டரை அங்கு வாசம் பண்ண முடியாமல் ஹிம்சுத்தான் பட்டர் உறப்பட்டு திருக்கோட்டி ஒரு கழுந்தோடினார் இப்படி இருந்த காலத்தில பிள்ளையை பிரிந்து தாயார் மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார் பொது வீரசுந்தர பிரம்மாராஜனுக்கு மரணம் ஏற்படைய எல்லாரும் வந்து சொல்றா வீர சுந்தர பிரம்மாராயண் போயிட்டான் இந்த ராஜா போன அப்படின்னாலே மறுபடியும் திருக்கோட்டையில் இருந்து வந்து விடுவார் என்று தாயா என்ன பண்ணணும் ஏதோ இப்பொழுதாவது விடிவுகாலம் ஏற்பட்டதே சங்கநாதா உனக்கு நமஸ்காரன் சங்கர பொங்கல் பண்றேன் அப்படின்னு சொல்லணும் சொல்லல உள்ளே போய் உட்கார்ந்துட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டு அழுதான் எதற்கா அழகிறேன் நம்முடைய புத்திரன் திரும்பி வரப்போகிறார் எதில் போய்விட்டான் எதற்காக அழுகிறீர்கள் என்னுடைய தெரிச்சல் உங்களுக்கு தெரியவில்லை வீரசுந்தர பிரம்மாராயன் அநியாயமா சித்து விட்டானே வீரசுந்தர பிரம்மாராயன் கணவர் பர்தா அவனுடைய திருவடிகளிலே ஆக்ரீத்தான் அவனுக்கு மோட்சம் கிடைத்திருக்க வேண்டும் அநியாயமாக ஆச்சாரிய புத்திரே அவன் அபசாரப்பட்ட அப்படினாலே நரகம் கிடைக்க போயிருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருப்பனே அவன் இங்கேயாவது போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அதற்கு வழியெல்லாம் போய்விட்டது இப்பொழுது சீக்கிரத்திலே மறித்து விட்டானே என்று வருத்தப்பட்டான் இந்த மாதிரி யாராவது வருத்தப்படுவாடா யோஜனை பண்ணி பார்க்கிறது சத்ருவுக்கும் இறங்கக்கூடிய குணம் என்பதுதான் ஸ்ரீகிருஷ்ணம் அது பர்த்தாவுக்கும் இருந்தது நாலூறான் பெற நான் பெரும் பேரு நாலூறானும் பெற வேணும் தனக்கு கண் காரணமாக இருந்த நானூறானுக்கும் தன் நல்வாழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று பகவானிடத்தில் பிரார்த்தித்தவர் புறத்தாழ்வான் அப்படிப்பட்டவருடைய தர்ம பத்தினி அவளுக்கும் அதையே எண்ணம் இருந்தது உண்டான பேர்கள் அவர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் அற்புதமான அவர்களைப் போல பார்க்கவே முடியாது இந்த ஆண்டாளுடைய பெருமை அப்படிப்பட்டது அவளை கைப்பிடித்தார் அவளை கைப்பிடித்து சத்ரஜை பெற்றார் மேலே ஒரு குழந்தை பிறந்தது இந்த குழந்தை இல்லை பிற்பாடு குழந்தை பிறந்த சரித்திரத்தை எல்லாம் பாரிக்கிறோம் புறத்தாழ்வான் எழுந்தருளியிருந்தார் அப்பொழுது அவருக்கு அவருடைய திருமாளிகை மணி பெரிய மணி கட்டியிருக்கா பெரிய அரண்மனை அரண்மனை மணிகள் கட்டியிருக்காங்க இந்த மணி கதவு சாப்பிட்டுச்சு அந்த மணியானது திடீரென்று ஒலிக்கும் பதினாலு மைல் தூரம் பதினைஞ்சு மைல் தூரத்துல காஞ்சிபுரத்தில் தேவைப்பெருமாள் அவர் தனியா பேசிட்டு ராத்திரி ஒரு நாள் பதிராத்திரியில அர்த்த ஜாம பூஜை ஆக வேண்டும் அதை இரண்டு மணிக்கு அப்புறம் போக வேண்டும் அச்சகரை போக நம்பியோட பேசிட்டு ஊரில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்வதற்காக அவரோட பேசுகிறார் கூச்சிலே என்ன நடக்கிறது நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இவரோட பேசுகிறான் சர்வஜினான் எம்பெருமான் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன் எல்லாவற்றையும் நடக்கும் பொழுதே சர்வகர்ம சாட்சியாக இருக்கக்கூடியவன் அவருக்கு என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரியும் ஊரில் என்ன நடக்கிறது காஞ்சிபுரத்தில் என்ன விஷயம் ஸ்ரீபெரும்புதூரில் என்ன விஷயம் இந்தியாவில் என்ன விஷயம் அப்படின்னு அதிலிருந்து அவரிடத்துல இருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறாங்க இப்படி ஒருவருக்குள்ள இரண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை ராத்திரி நடக்கணும் திரைக்கத்தினு அப்பொழுது அரண்மனை கதவை சாத்திர குரத்திலே குரத்தாழ்வானுடைய அரண்மனை கதவை சாத்திரவாறு பெரிய சப்தம் அந்த நன்றாக கட்டியில் இருக்கக்கூடிய மணிகள் மணியனுடைய ஓசை வரதனுடைய காதலை விழுந்தது என்ன திடீர்னு இன்னும் வந்து எனக்கு அரவணை வரலை பாலு வரவில்லை இதுக்குள்ள கதவை சேர்த்தாலே இன்னைக்கு என்ன கிடையாத சீக்கிரமா கதவை சேர்த்துட்டாலே திடீர்னு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரா ஏதாவது ஸ்ட்ரைக்கா பாத்தகம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டானா ஏன் கிடைக்க கிடையாது அப்படின்னு கேட்டார் கோயில் மணி அல்ல குரத்தாழ்வாருடைய மாளிகையுடைய மணி தான் அப்படியா அவ்வளவு ஐஸ்வர்யமா அவருக்கு இருந்து ஏந்தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக காத்தில பரவித்த கடைசியாக திருக்குறள் உரத்தாழ்வாருடைய செய்தியில விழுந்த கேட்ட உடனே வருத்தப்பட்டாரான் அவர் பகவான் எவ்வளவு சர்வலோக மகேஸ்வரன் எவ்வளவு ஐஸ்வர்யத்தோட கூடியவன் பொங்கோதம் சூழ்ந்த புவனிகம் வெண்ணுளான் அங்காது சோராமை அழகின்ற வெம்பெருமான் செங்கோருடைய திருவரங்கர் செல்வன உபயூத்தி நாசன் அவனுக்கு உண்டான ஐஸ்வர்யன் யாருக்கு உண்டு அவனுடைய ஐஸ்வர்யத்தை தான் கொஞ்சம் ஐஸ்வர்யு கிடைக்கிறேன் சோனி கோண சதாம்ச பாரண கலா துர்வார கருவாரலா என்றார் தேசிய ஏதோ ஒரு மூலையில பூமியில பஞ்சாசத் கோடி விஸ்தீரணையான பூமியில ஒரு மூலை அந்த மூலைக்கு அவனுடைய ஐஸ்வர்யம் எங்கே இவனுடைய ஐஸ்வர்யம் எங்கே ஏழு வைத்தாலும் எட்டவே எட்டார் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தினுடையவன் இதை வியந்தான் இந்த ஐஸ்வர்யத்தை பெரிதாக மதித்து அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமா என்று அவன் வியந்தான் என்று சொன்னால் ஐஸ்வர்யம் கூடவே கூடாதுன்னு நினைத்தார் அதனால கூடாதுன்னு நினைத்தார் அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் அவன் எந்த என்ன அவரே ஆச்சரியப்பட்டாரா ரொம்ப சந்தோஷம் பெருமாளுக்கு ஆச்சரியம் பட்டாரா ரொம்ப சந்தோஷம் பெருமாள் நான் எங்கே நினைச்சிருக்கிறாங்க நினைத்தான் என்பது அவரே கிரகத்துக்கு இந்த அகங்காரம்யம்ாரத்துக்கு வழிவகும் அது தேவப்பெருமான ஆசிரியப்பட்ட ஐஸ்வர்யம் என்று சொன்னால் சீக்கிரம் நமக்கு அகங்காரம் வந்துடும் அகங்காரத்தை இடம் கூட அகங்காரம் அக்னிஸ்பர்ஷம் போலேயாச்சி இருக்கிற ஒரு தொட்டால் இது எப்படி நம்மை சுட்டு எரித்து விடுகிறதோ அதே போலத்தான் அகங்காரம் அகங்காரம் அக் ஆத்மாவை அக்னியானது அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அக்னி எரிக்கிறதே சாதாரண அக்னியை காட்டிலும் மிகவும் கொடியது அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அக்னியானது ஆத்மாவை அழித்து ஆத்மஸ்வரூபத்தை அழித்து நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் ஆத்மஸ்வரூபத்தை அழிக்கிறதுன்னா ஆத்மாவை அழிச்சுடுறதுன்னு என்ன தான் ஆத்மா எங்க போய் சேரணும் அங்க போக முடியும் அஹங்காரமாகற அக்னி ஆத்மாவை அழிக்கும் ஆத்மா உருவில்லாமல் அழித்து போயிவிடுமா அப்படி அர்த்தம் ஆத்மாவுக்கு நாசம்னா என்ன ஆத்மா எப்படி எந்த வாழ்க்கையை பெற்று நன்றாக இருக்க வேணும் பரமத போய் எந்தெருமானுடைய திருவடியை முடியாக சூடி ஆனந்தமாக இருக்க அது இல்லாமல் போகுமே ஆனால் நரகத்துக்கு போவோம் என ஆத்மாவுக்கு ஐந்து நாசம் இந்த ஆத்மநாசம் ஏற்பட்ட விட அகங்காரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை ஒழிக்க வேணும்னு நினைச்சிட்டார் அதுதான் வரதன்முகந்தான் ஆச்சரியப்பட்டார் என்றபடினாலே இவன் ஏறு ஐஸ்வர்யத்தை விட்டு போக வேண்டும் காரணம் என்ன வரதன்முகந்தான் என்பது காரணமாகவே இந்த ஐஸ்வர்யம் எனக்கு அகங்காரத்தை உண்டாது அகங்காரத்துக்கு இடம் பொறுக்கக்கூடாது அப்படின்னு நினைத்தார் ஐஸ்யத்தை எல்லாம் ஏழைபாழ யாரெல்லாம் ஏழைகளா இருக்கோ யாருக்கெல்லாம் ஐஸ்வர்யம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கிட்டார் எல்லாத்தையும் காஞ்சிபுரத்தில் இம்பெருமானார் வரதராஜனுடைய அருளை பற்றி ஸ்ரீராமானுஜ முனி என்கிற திருநாங்கத்துடன் அப்பிடத்திலே சன்னியாசாசிரமத்தை சேகரித்து எழுந்துள்ள இருக்கிறார் அவருடைய திருவடைத்தாமரை நிலவிலே போய் ஒதுங்குவோம் என்று புறப்பட்டார் நடந்து வந்துருக்கார் வரக்கூடிய வழியில காடு கூட ஆண்டாள் நடந்து வருகிறார் வரக்கூடிய வழியிலே ஒண்ணுமே என்ன என்ன ஏற்பட்டது தீர்த்தா ஆனாலும் அரண்மனையே சர்ண பாத்திரத்தை கொண்டு வரணும் சாதாரண பாத்திரத்தை அருமணி பாத்திரம் கூட கிடையாது எல்லாமே சொன்ன அவர் திருவண்ணியில இருந்தது முழுவதும் சர்ண தவிர வேறு கிடையாது அவ்வளவு ஐஸ்வர்யம் சாதாரணமா நான் ஐஸ்வர்யம் அல்ல தவிர வெள்ளி பாத்திரம் கிடையாது வேறு ஒரு பாத்திரம் கிடையாது எப்படி நம்முடைய கிரகத்துல வெள்ளி பாத்திரம் கிடையாலோ கல்யாணத்துல நிறைய வாங்கிவிடும் நிறைய வாங்கிடு அதை கொண்டு போய் லாக்கர்ல பூட்டி வச்சிருப்போம் லாக்கர்ல பூட்டி வைக்கிறதுக்காக என்ன பிரயோஜனம் உபயோகப்படுத்தா போற என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆளவும் முடியாது ஒண்ணு முடியாது அதனால எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருப்போம் நித்தியம் அது நித்தியம் கூட பாக்கிறது கிடையாது போன விப்பாடு என்ன இருக்குன்னு பாக்குறோம் எப்படி ஒரு ஒல்லி பாத்திரம் கூட நம்ம இடத்துல கிடையாதோ அது போல எல்லாம் ரத்னத்தாரே ஆனது சுவர்ண பாத்திரத்தாரே ஆனது சுவர்ணத்தாரே ஆனது நல்லா வட்டில எடுத்துன்னு வந்திருக்கா இந்த வட்டில வாங்கின கொண்டு வா மடியிலே கனமிருந்தான் வழியிலே பயம் உண்டு ஒன்றுமில்லை அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த காலத்து கண்டன்கள் நல்லவன் கொஞ்சம் தார்மிக்கம் அந்த கடல என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணுமில்லைன்னா ஒன்னுக்கு போடுவான் இந்த காலத்து கண்டன் அப்படி இல்லை ஏன் கொண்டு வரலன்னு அடிப்பேன் ரெண்டாவது பாப்பா நான் இருக்கான்றதுக்காகவே அடிப்பேன் பிராமணனா இருக்கான்னு அடிப்பேன் ரெண்டும் உண்டு காலத்துல அப்படி கிடையாது பிற மத ஆத்மிகன் ஆகினாரு கண்டர்களை அடிக்க மாட்டா தூக்கி தூர போடணும்னு தலையை சுத்தி தூக்கி எரிஞ்சாரு புதரில் போய் உழுந்த பொன்வட்டில் தனையறிந்த புகழ் வாழியை வளிக்கிற நாமத்தில் அதே சேர்த்திருக்க சரித்திரம் பொன்வட்டில் தலை சுத்தி எரிந்த புகழ் கீர்த்தி நாம இருந்தா எரிவுமா சுவர்ண பாத்திரத்தை எரிவுமா எரிந்தார் பெருமானாருடைய திருவடியே நமக்கு ஸ்வரணம் அதுக்காக ஸ்வரணம் உண்டா வேறு எதுவுமே கிடையாது என்று எல்லாவற்றையும் தொடர்ந்து வந்து சேர்ந்தார் உபாதானம் பண்ணி ஜீவித்தார் அப்ப ஸ்ரீரங்கத்திலே வந்து ஐஸ்வர்யவானா இருக்கக்கூடியவர் வீதியிலே உபாதானம் பண்ணார் ஒரு பாட்டில் செல்லிடே போற ராமானுஷ்ணு அல்லது எம்பெருமானாருடைய யுகமோ ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தையோ சொல்லிக்கொண்டு போக அவரவர்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த அமுது அரிசி அதை பெற்று தம்முடைய திருமாடிகளை வந்து அதிலிருந்து அன்னத்தை பண்ணி எம்பெருமானுக்கு சார் சித்து திருவாராதனம் பண்ணி தினந்தோறும் காரக்பம் பண்ணி கொண்டிருந்த மகான் இது இம்பெருமானிடத்தில் வந்து சேர்ந்தார் இவர் இல்லாமல் போயிருந்தால் இம்பெருமாநில ஒரு காலத்திலேயும் பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷியம் எழுதியிருக்கவே முடியாது அவருடைய உஷாத்துணை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இவர் அழைத்துக் கொண்டு போனார் அங்கு போய் சேமித்தார் அங்கு போய் விற்பி கிரந்தம் போதாயன விற்பி கிரந்தம் இந்த விற்பி கிரந்தம் காஷ்மீரத்தில் இருக்கிறது சரஸ்வதி பாண்டா தான் போய் சேமிக்கிறார் பா பா பா பா பா பா ராஜா அப்படிங்கிட்டு போயிட்டான் பொழுது வருத்தப்பட்ட வருத்தப்பட வேண்டாம் நான் பூர்வமாக சேமித்து விட்டேன் என்று சொன்னார் எப்படி சேமித்தேன் என்று கேட்ட காலத்திலே தேவரின் முன் பாதி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் பின் பாதி பார்த்தேன் பிற்பாடு இதை வைத்துவிட்டு தேவரில் விசிரமித்துக் கொள்ளும் காலத்தில் முன்பாதியும் பார்த்தேன் பூர்ணமாக கண்டுவிட்டேன் பார்த்துவிட்டேன் இங்கேயே விண்ணப்பிக்கவோ இரண்டாத்தின் நடுவிலே விண்ணப்பிக்கவோ சொன்னார் போய் சொல்லட்டும் விடாமல் சொல்லுகிறேன் ஒன்பதாயிரம் சந்தை ஒரே சந்தை தான் திருவாரூர் ஒரு தடவை சொன்னால் போறது அடுத்த பட்டரை கபடிப்பட்ட பிரதி மறுநாள் பாடசாலை போனார் மறுநாள் போகல படையாடி கேட்டார் பிள்ளை எந்த பாடசாலைக்கு போகவில்லையா நான் ஏன் ஆகிவிட்டதே என்று கூறத்தான் கேட்கிறேன் பள்ளிக்கூடம் கிடையாது நேரத்தை சொன்னதே சொல்லிட்டு இருக்கா சொன்னது சொன்னது உனக்கு தெரியுமா தெரியும் அப்படின்னு சொல்லுன்னா சொல்லிட்டேன் ஆச்சரியப்பட்ட மாதிரி ஏகசந்த கிராய் படித்த வா படித்ததை மனசிலே உடனே தரித்துக் கொள்ளக்கூடிய பிரபாவம் படைக்கும் தகப்பனா இருக்கமே கிடையாது அதை போல பெரிது கிடையாது அதனாலதான் அதை நம்மால கிரகிக்க முடியாது ஆயுஷ்யம் ஆயுஷ்ரம குறைவு தெரிவிக்கிற சிதப்பிரகாசிக்கா பட்டன் விஸ்தீர்ணாம் அர்த்தம் சொல்ற உடத்துல விஸ்தீர்ணம்னா ரொம்ப பெரிசா இருக்கக்கூடிய முதல்ல படிச்சு இப்ப ஸ்ரீபாட்சியை எடுத்துக்கொண்டதே கஷ்டமா இருக்கு ஸ்ரீபாஷ்யத்தை வந்தவர் வைச்சுக்கிறதே இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கா நினைவு வைத்துக் கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப பெரிதாக இருக்கிறது அதற்கு ஆயுசு போராது அறிவு போராது இவ்வளவு எல்லாம் சிரமம் இருந்தது அதனால் சுருக்கி நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் பெருமானார் அது ஆட வந்தாருக்கே அபிப்பிராயம் இருந்தது ஆட வந்தாருக்கு அது கைகூடாமல் போயிருக்க அவர் போக முடியவில்லை இங்கிருந்து காஷ்மீரத்துக்கு போய் அந்த போதாயின் முத்தி கிரந்தத்தை சேமித்து அதில ரிஷி அவர் இவரும் ஜியாசர் மகரிஷி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு சூத்திரம் இவர் பண்ணியிருக்க அந்த பிரம்ம சூத்திரத்துக்கு அர்த்தம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது ரிஷேகே பாவம் ரிஷிரேவ ஜாசி என்கிறார் சித்த பிரகாஷ் பட்டர் ஒரு ரிஷியனுடைய பாவம் மனோபாவத்தை மற்றொரு ரிஷி அறிவார் நானியம் வேறு ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது சாதாரண மனுஷனாலே புரிந்து கொள்ள முடியாது அவையினாலே மகா முனிவராக இருக்கக்கூடிய வியாசரால் சொல்லப்பட்ட பிரம்மசூத்திரத்திற்கு வியாட்சியான அருள் செய்தவர் போதாயன மகர் இந்த போதாயன மகர்ஷியினுடைய கிரந்தத்தை சேதிக்கவன் ஒரு தடவை சேமித்து அதிலே சொன்ன அர்த்தத்தை நெங்கிலே கொண்டு அதை அனுசரித்து வியாட்சியானம் பண்ணவன் தாருடைய அபிப்பிராயம் ராமணாச்சாரியருடைய ஆட்சி ஆனால் போக முடியவில்லை திருமேனி ஆகி சிறுநட்சத்திரம் ஆகிவிட்டது திருமேனி கலர்ந்து விட்டது போக முடியவில்லை அந்த குறை இருந்தது இந்த குறையை நிவர்த்தி வண்ண வேடம் என்பதற்காக சுவாமி புறப்பட்டு அங்க எழுந்துருடினார் கூட போனார் காலத்துல குரச்சாழ்வான் பரிபூர்ணமா கடாட்சித்தார் அவரை கொண்டு எழுதிவிட்டார் என்பதை பார்க்கிறோம் அவரை கொண்டு எழுதித்த காலத்தில் நடந்த ஒரு சரித்திரம் ஒண்ணு குரு பரம்பரையில தப்பா சொல்லப்படுற நாராயணப்படி குரு பரம்பரையிலே அது தவறாக தந்திருக்க வருடத்திலே ஸ்ரீபாக வர ஸ்ரீபாக வரை சுவாமி ஏற்கனவே சொல்லியிருக்கார் குரத்தாழிவான்னு சொல்லியிருக்க போதாயன விற்பி கிரந்தத்தை பூர்ணமா பார்த்தவர் நீ தான் நான் போராட்ட பாய் தான் பாத்துறேன் மகர்ஷி சொன்ன அர்த்தத்துக்கு விரோதமாக நான் ஏதாவது சொல்லுவினே ஆனால் அப்போ நீ சொல்லி என்னை திருத்தவன் அப்படின்னு சொன்னார் உடனே புறத்தான்னு சொன்னார் மாட்டேன் அடியேன் முடியவே முடியாது தேவரின திருத்துவது என்பது முடியவே முடியாது நான் சிஷியன் தேவரீ ஆச்சாரன் ஒரு காலத்திலேயே என் சிஷிய ஸ்வரூபத்திற்கு விரோதமாக நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னுட்டாங்க அப்பொழுது அவர் தெரிவித்தாராம் வேண்டாம் சொல்ல வேண்டாம் இடத்துல பேனாவை எழுதாமல் கேள்விப்படும் எழுதா நீ கேள்விப்படும் என்று தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு பேனாவை கீழே வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் செருண்டு வந்தார் பெருமாள் இதுதான் நடந்த சரித்திரம் ஆனா நடுவில் ஒன்னு எழுதியிருக்கா ஆராய் குரு பரம்பரை ஆராயப்படையில யாரும் ஒப்புக்கொள்ள முடியாத சரித்திரம் இந்த சரித்திரம் இதுதான் இந்த சரித்திரங்கள் எல்லாம் தவறான சரித்திரத்தை தவறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக யாராவது சில பேர் சொன்னா இதில் உண்டான தவறை நன்றாக புரிந்து கொண்டும் இது தவறு இது பிழை இது குற்றம் இது சரியல்லா என்று அவர்களுக்கே சொல்ல வேண்டும் அத வசதி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ரகசுக்கு உடனே சதசிலேயே சொல்லணும்னு சொல்லுங்க தப்பா சொல்றேன் சொல்லணும்னு சொல்லுங்க சொல்லுவது சில பேர்கள் தவறாக இந்த சரித்திரத்தை சொல்லி என்பது என் காதலை விழுகிறேன் நன்றாக தெரிந்து வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் குரு பரம்பரையில என்ன இருக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் குரு பரம்பரையில எதை பிரமாண கிரந்தமாக கொண்டிருக்கோம்னா அதிலேயே சில தவறுகள் புகுந்து விட்டன திருப்பட்டவர்கள் ஏதோ எழுதி வச்சிருக்காரு அவடத்துல பூரத்தாழ்வாரிக்கு சிலண்டே வராது எழுதி கொண்டே வருகிறார் வரக்கூடிய காலத்திலே ஆத்மாவுக்கு லட்சணம் என்ன ஆத்மாவுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய லட்சணம் என்ன ஞாதமா சேகத்துவமா அப்படின்னு ஞாதா என்பது முக்கியமா அல்லது பகவதேடன் என்பது முக்கியமா என்பது விசாரம் வந்தது வந்த காலத்துல எப்பெருமானார் யாத்திருவம் தான் முக்கியம் ஆத்மா யாதா அறிவாளி அதுதான் முக்கியம் கேகத்வம் பிற்பட்டது அப்படின்னு அவர் சொன்னார் சொன்ன உடனே எழுதல எழுதும் நான் சொல்றதை எழுதும் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே எழுதாமல் இருந்த எழுத மாட்டேன்னு சொன்ன சொன்ன உடனே பாபம் ஏற்பட்டதான் எல்லாம் தவறான சரிவார் குரு பரம்பரையே குரு பரம்பரையில பங்கு பங்கா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் குரு பரம்பரை வச்சு பங்கு கிளாஸ் ரூம் லெக்சர் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் தெரியும் எட்டி உதைத்த எட்டி உடைத்து போம் எழுத வேண்டாம் வெளியில வந்தார் அடிக்கடிய வந்துட்டார் வெளியில வந்தோட கேட்டாராம் ஆனாலும் எட்டி ஒழித்தாரே நிகழ்ச்சியில போகுது தன்னுடைய வசுவை எப்படி வேணாலும் உடவனையை உடையவன் எப்படி வேணாலும் ஆடலாம் எப்படி வேணாலும் கொள்ளலாம் எட்டி உதைச்சா அவருடைய வஸ்தியும் உதைக்கலாம் ஆரிங்கனும் பண்ணி கொள்ளலாம் எதை செய்யலாம் அவருடைய வஸ்திரே அப்படின்னு சொன்னார் ஆத்ம உடன்தான் இல்லைன்னு சொல்லலாம் நல்ல ஆத்மவுடன் தான் சிக்ஷனை உழைக்கவும் செய்யலாம் நன்றாக ஆர்மீனமும் எதை வேணாலும் எந்த அம்மா விற்கவும் பெறுவார்களேன்னு சொல்லிடுனாலும் அவரை வித்து அவரை பணம் கொடுத்து யாராவது பணம் கொடுத்தா அடுத்து விற்று அந்த பணத்தை எடுத்து இவர் ஜீவனம் பண்ணலாம்னு சொல்லிருக்கு சிக்ஷனை வித்துள்ள சொல்லிருக்கு யாருன்னு தெரியாது வரும்போது சிஷியனும் உனக்கே சிஷியனும் போடும் வித்துலான்னு சொல்லி இருக்கு அது ஆத்தஸ்வரூபத்துக்கு சேர நடந்து கொண்டார் என்பது இருந்தாலும் கூட எருமானாருக்கு குறை எருமானார் உதைப்பற புறத்தாழ்வானே உதைப்பெற புறத்தாழ்வானுடைய பிரபாவம் எப்படிப்பட்டது தெரியுமா சாதாரணமானதல்ல புறத்தாழ்வானை பத்தி அற்புதமாக பாஸ்புரத்தில் எழுந்திரோடி இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்துல எழுந்திரோடி இருக்கக்கூடிய வித்வான்கள் பெருமையை சொல்ற கலையிலங்கு மொழியாளர் ஒருத்தரோட ஒருத்தர் பரிகாசமா வார்த்தை சொன்னா கூட சாஸ்திர்த்தே நிரம்பி இருக்குவான் பரிகாசமாக பேசக்கூடியதிலே கூட சாஸ்திரார்த்தம் நிரம்பி இருக்குமா திண்ணப்பேச்சு அரட்டைன்னு சொல்றோமே அத மாதிரி பேசத்தூட சாஸ்திரார்த்தங்கள் நிரம்பி கர்ப்பிதமாக இருக்குமா தலையிழந்து அவர்கள் வாசம் பண்ணக்கூடிய கண்ணபுரம் கண்ணபுரத்து அம்மா அனைத்த திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாளை இவள் பார்த்தாளோ இப்படி இருக்காரு இந்த பெண் என்று தெரிவிக்கிறார் அந்த இடத்துல இந்த ஐதி ஒன்று சொல்ற ராஜேந்திர சோழன் என்று ஓரிடம் அந்த இடத்துல ஒரு பிராமணன் இருந்தான் இந்த பிராமணனுடைய புத்திரன் பௌத்தர்களோட சகவாசம் பண்ணினார் புத்தம் சேர்ந்தவர்களோட சகவாசனம் தான் கெடுக்கிறது கெட்டு போறதுக்கு முக்கியமான சகவாசனம் தான் காரணம் நம்முடைய குழந்தைகள் கெட்டு போவதற்கு காரணம் காலையிலிருந்து மாலை வரை யாருடன் சேரக்கூடாதோ வாழோட சேர்த்து வைக்கிறோம் ஒரு ஸ்கூலுக்கு வர பாருங்கள் எஜுகேஷன் எதெல்லாம் வரக்கூடாதோ அத்தனையும் கற்று வர அவர்கள் அத்தனை பேரும் விபரீதமாக போவதற்கு காரணம் என்ன தெரியுமா இதுதான் பிரதானமான காரணம் யாரோட சேரக்கூடாதோ அவர்களோட சேருவாங்க பரிபாஷையே மறந்து போடுறேன் அடியோட மருந்து என்னங்க எப்ப வந்தீங்க சாப்பிட்டீங்களா சொன்னீங்களா ரொம்ப சுலபமா அவர்களுடைய நம்ம அப்புறம் எங்க காரிஷேபத்தை எதிர்த்து ஒண்ணு புரியல பரிபாஷை தெரிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி விட்டது காரணம் என்ன அப்படின்னாக்கா எல்லாம் துசகவாசம் கெட்ட சகவாசம் ஈவில் கல் அதை தவிர வேற கிடையவே கிடையாது ஆத்மநாசம் எத்தனை விளைவித்துக் கொள்ளலாமோ அத்தனையும் விளைவித்துக் கொள்கிறோம் இதை தவிர வேற சொல்லவே முடியாது இதுதான் முக்கியமான காரணம் நாம் அவர்களோட அதிகமாக பழகிறோம் அதனால என்ன ஏற்படுகிறது நம்முடைய சம்பிரதாயத்தில் ஈடுபாடு குறைந்து கொண்டே வருகிறது என்பதை பார்க்கிறோம் பிரசங்க தெரிவித்தேன் ராஜேந்திர சோழன்ல இருந்தாரே அவனுடைய பிராமணனுடைய புத்திரன் புத்தர்களோட சமவாசம் படினான் சிகையை விட்டுட்டான் யக்ஞபிகிதம் போடுத்தேன் அவளோட சித்தியில் தெரிஞ்சுட்டு இருக்கான் ஒரு நாள் திடீரென்று குரத்தாழ்வானை சேவித்தாயோ பிள்ளா என்று கேட்டாராம் குரத்தாழ்வான் அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும் குரத்தாழ்வானுடைய சன்னதிகளை ராஜச குணத்தோடையும் தாமச உடையவர்களும் சத்த குணத்தை உடையவர்களா அவர்கள் அவர் கேட்டாரா எப்படி தெரிஞ்சது குறத்தாழ்வானே நான் சந்தித்தது எப்படி தெரிந்தது இந்த பிள்ளை சந்தித்தான் எப்படி தெரிந்தது கேட்டாரான் குரத்தாழ்வான் பிரபாவம் தெரியாதே அவர் கட்டாட்சி பெற என அல்லது அவரை பார்த்தாலே போறோம் அவர் கட்டாட்சிக்க வேண்டாம் நபஸ்ய்து அவர் பார்த்தாலும் போரும் இவன் பார்த்தாலும் போரும் அவர் பார்த்தாலும் போரும் என்ன ஏற்படும் சர்க்குணம் ஏற்படும் மொழியாளர் தான் மொழியாளர் கண்ணபுரத்தம்மான கண்டாடுகிறோம் கண்ணபுரத்தம்மான் அவனை பார்த்தாலோ கூறத்தாழ்வானை கண்டா போரே திருக்கண்ணபுரத்தை சௌரிராஜ பெருமாளே இவள் கண்டாடோ ஆகினாலே இவள் பேசுகிறாளோ இப்படி பேசுகிறாடோ அப்படின்னு கேட்கிறார் படத்துல தாயாருடைய பாத்திரம் புரத்தாழ்வானுடைய பிரபாவம் அவருடைய சன்னதியிலே ரஜோகுணமும் தமோ குணமும் உடையவர்கள் கூட ரஜோகுண தமோ குணத்தை உதறிவிட்டு சப்தித்தான் அவர்கள் சொல்லியிருக்கும் பொழுது சுவாமி ஏற்கனவே எவ்வெறுமானார் சப்தகுணமே வடிவெடுத்தவராக இருக்கக்கூடியவர் அவருக்கு ரஜோகுணம் தமோ குணம் ஏற்படுமா ரஜோகுணம் தமோ குணம் ஏற்பட்டால் அல்லவா வெட்டி உதைக்க முடியும் சரி அவருக்கே ஏற்பட்டது என்றாலும் புறத்தாழ்வானுடைய சன்னதிகளை அவருடைய ரஜோகுணமும் தமோகுணமும் தடைபிடித்து இருக்க வேண்டுமே ஒரு காலத்தையும் இந்த சரித்திரை எட்டி உதைக்கவே மாட்டார் உதைப்பட பாகவதாபாரம் அல்லவா கொடிய பாகவதாபாரம் ஏற்கனவே இவருடைய திருத்தகப்பனாரே குழந்தையா இருக்கும் இருக்கக்கூடிய பாகவத தன்மையை பார்த்து மறுமணம் புணரவில்லை என்று பொழுது இவர் ஒரு காலத்தையும் எட்டி உதைக்கவே மாட்டார் எந்த ஸ்டீவில் யாரையும் பகவத் விஷயத்திலே ஓரடியவர்கள் கௌரவியர்களினேன் புத்தர்களாகவுமாம் சித்தர்களாகவுமாம் பகவத் விஷயத்திலே ஓரடியவர்கள் கௌரவியர்களினேன் நீராட போது போதுவேனும் எல்லாரும் சக்திகள் தானே கேட்கிறார் எல்லாரும் நீராடப் போதுவேன் நீராடான் என்ற சப்தர்க்கே பெரியவாலை பார்த்து சொல்லக்கூடிய வாரம் நீராட்டம் கண்டரளவாடம் அப்படின்னு சொல்லலாம் குறிச்சிட்டு வரணும்னு சொல்லக்கூடாது நீராடப் பகுதி இந்த தோழிமார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தியர்களா இருக்க நீராட்டம் அவசியம் கேட்கிறேன் கேள்வி கேட்ட சமாதானம் நண்பனா இருக்கிறவன பார்த்து ரொம்ப சகாவா இருக்கிறவங்க தடையை போய் குளிச்சுட்டு வாடான்னு சொல்றேன் சுவாமி நீராட்டம் கண்டரல வேணும் அப்படின்னு சொன்னவங்க ஏன்னால் சொல்லுவா என்ன பாபா என்னத்துல எப்படின்னு என்ன நீராட்டம் போராட்டம் சொல்றேன் ஏன்னு ஹோராட்டம் அப்படின்னு கேட்க ஏன் சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்டார் கேள்விக்கு பதில் சொல்ற யாரா இருந்தாலும் சரி தன் வயசுல பிறந்த பிள்ளை பிள்ளைன்னு நினைக்க கூடாது கணபுரம் கைதொழும் பிள்ளை பிள்ளை என்று திரைக்கண்டபுரம் பெருமாடை ஒரு தடவை சேர்த்துட்டா அந்த குழந்தை நம்ம வயசுல பிறந்திருந்தாலும் நம்ம வயசுல பிறந்த குழந்தைன்னு நினைக்கவே கூடாது பகவதோத்தம் நினைக்கிறேன் அதைத்தான் பிள்ளையை சீரு வெகுண்டு தூண் புடைப்பிரையல் வெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே பிரகலாதன் பிரச்சிரு புதுச்சா கதை சொல்ற சொல்ற அவன் தான் பிள்ளைல இரண்டு கட்சிக்குள்ளையா எம்பிள்ளையா இருந்தா இந்த மாதிரி வார்த்தை வருமா அவன் பேரை சொல்லுவியா யார் பேருன்னு சொல்லல ஒரு கஷணம் கூட சொல்ல நாம கேடுவான் நாராயணன் பேரை சொல்லான்னு சொல்லுவியான்னு கேட்கல அவன் பேர சொல்லு என்னுடைய பேரை சொல்லுவியா என் பேரை சொல்ல மாட்டேன் என்ற என் வயசுல பிறந்த பிள்ளை எனக்கு பிறந்த பிள்ளையா நீ பிள்ளையே இல்லைன்னுட்டான் அப்புறம் மறுபடியும் ஆழ்வார் திருமங்க ஆழ்வார் பிள்ளையை சீரி வெகுண்டு பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஒரு ஆயிரனாமம் வள்ளியவாகி போது ஆங்கதனுக்கு ஒன்னும் ஓர் பிள்ளைய சீரிவை கொண்டு தூண் படைப்ப அவன் தான் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு எந்த சம்பந்தமும் கிடையாது பண்ணி பார்க்க பிள்ளைய சீரின் பிரஹலாத சீரின்னு இருக்கணும் அப்படி இல்லாமல் பிள்ளைய சீரின்னு ஏன் சொல்றாரு அவன் கைவிட்டதுவே காரணமாக இவர் கை கொண்டார் யார் திருவங்கி ஆழ்வார் என் பிள்ளைன்றார் அவன் பிள்ளை அபாகவதர்கள் கைவிட பாகவதர்கள் கை கொள்ளுவார்கள் முக்கியமா விடணும் யார் விடணும் அபாகவத்தால் கைவிடணும் கைவிட்டா ஆசிரியர்கள் கைகொள்ளுவர்கள் எப்பொழுதும் எல்லாத்தையும் விட்டேன் ராவண ராஜ்யத்தை விட்டேன் ராஷ்டிர சம்பந்தத்தை விட்டேன் ராவணன் ராவண கோட்டியிலிருந்து வந்து விடுவித்துக் கொண்டு வந்தான் சம்பந்தத்தை அறுத்துக்கொண்டோம் தான் ராம கோட்டியிலே ஒருத்தனாக ஆனான் என்பதை பார்க்கிறோம் என்ன விடணும் அவரோட விடணும் அபந்து பரித்தியாகம் பந்துக்கள் அல்லாதவர்களிடத்திலே பந்து புத்தி பண்ணி கூடியிருப்பதை நாம் விடுவோமே ஆனால் சர்வவித பந்துவாய் இருக்கக்கூடியக் கொள்வன் ஆதிமுக்கிய பாகவத அபாகவத்த சகவாசம் ஒழியவன் அபாகவத் சகவாசம் ஒழிந்தது திருமங்க அழுவர் என் பிள்ளைத்தார் அதனால பிள்ளைன்னு என்ன கேள்வி கூடாது பிள்ளையை சீறிவு குண்டு துண் திருமங்கையார் ஏற்றுக்கொண்டார் தன் பிள்ளையாக கொண்டார் தெரிவிக்கிறார் அதே போலத்தான் இப்பிடத்திலே இந்த பிள்ளைய நம்ம வயசுல பிறந்த பிள்ளைன்னு நினைக்கக்கூடாது நம்ம வயசுல போயிட்டு கோயிலுக்கு போகிறது என்ன ஆச்சரியமா இருக்கு திவ்ய பிரபந்தம் வாயில வந்திருக்கேன் அது அதன் காலிலே விழவேண்டும் இதுதான் நம்முடைய சம்பிரதாயம் அதனாலே இந்த பிள்ளையின் இடத்திலே அந்த குணத்தை எல்லாம் பார்த்தார் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்தை எல்லாம் பார்த்து தகப்பனாரே கொண்டாடி இருக்கும் பொழுது எவ்வறுமானார் இங்கயாவது காராலே எட்டி உதைப்பெற ஒரு காலத்தையும் எட்டி உதைக்க மாட்டா அது மாத்திரமில்லை அவருடைய சம்பந்தத்தாலே மோட்சம் நினைத்தார் சம்பந்தத்தாலே நமக்கு மோட்சம் அருவாஞ்சோசிஜ்ரி பூர்வே மூர்னா எஸ்மய உபக்தீஷிகா முக்தி மாப்பு சுவயம் ராமாஜமனி முக்திம் கரக்தா சம்பந்தா அமனு கதம் வர்ணத்தை பூரநாக்க பூரநாதனை எப்படி வர்ணிக்க முடியும் சாதித்தம் தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகம் அற்புதமான பெருமை முதல்ல ரெண்டு வரிகள் ஸ்ரீ ராமானுஜமுனிய பெருமை என்ன என்பதை தெரிவிக்கிறது ராமானுஜ முனிவருக்கு என்ன பெருமை ராமானுஜ முனிவருக்கு ஆச்சாரியர்கள் யாமனாச்சாரியர் மணக்கால் நம்பி அதற்கு மேலே இருக்கக்கூடிய நாதமுனிகள் இவர்கள் எல்லாரும் இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்களும் எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தாலே மோட்சம் என்று நினைத்தார்கள் அவர்களெல்லாம் மோட்சம் போறது இந்த எம்பெருமானாருடைய சம்பந்தம் இவருடைய திருமுடி அவர்களுடைய திருவடியிலே பட்டது இவர்களை சேமித்தபடியினாலே மோட்சம் அவர்களுக்கு கிடைத்தது பிற்பட்ட ஆச்சாரியர்கள் இருக்கா இம்பெருமானார் கட்பாடு எம்பார் பட்டன் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவேதிப்பிள்ளை இளலோக்காச்சாரியர் திருவாழ்வு பிள்ளை மணவாள மாமனர்கள் என்று பிற்பட்ட ஆச்சாரியர்கள் வேதாந்தேசன் எல்லாரையும் சேர்த்துக் கொள்வது பிற்பட்ட ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது நம்முடைய ஆச்சாரியன் எல்லா ஆச்சாரியர்களும் பெருமான திருவடி சம்பந்தம் அவரை சேவிப்பதனாலேயே திருமுடி தலை சம்பந்தம் எல்லாம் பிற்பட்ட ஆச்சாரியர்களுக்கெல்லாம் எம்பெருமானாருடைய சம்பந்தம் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க திருவரங்கத்தெம்பெருமானு சொன்னான் திருநாராயணபுரத்தை பெருமான்னு சொன்னான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் திருவரங்கத்தெம்பெருமான் அஸ்தூதே சிராக்கிய சொல்லுட்டா அஸ்தூதே மை ரிகன் அுதமாடத்துல உனஞ்சி எனக்கு ரொம்ப கர்வம் தேசிகன் சொன்ன ரொம்ப கர்வம் நான் ஸ்ரீரங்கராஜ போய் சொன்ன எனக்கு ரொம்ப கர்வம் அப்படின்னு என்ன கர்வம் என்னது கர்வம் கூடாது கர்வத்துக்கு காரணம் சொல்றேங்களே இந்த சாத்திகமான லக்ஷ்மணமுனி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமானுஜருக்கு தேவரீர் ஒரு வரம் கொடுத்தது கேபம் இருக்கா பங்குரா நன்னாள் இந்த நன்னாள்கிட்ட வந்த சரணாகதி பண்ணினார் சரணாகி பண்ணின காலத்திலே வார்த்தண்டு சொன்னா தனஞ்சயன் தனஞ்சயனாக சொன்னேகம் பிரஜா அஹம் தா சர்வ பாப்பேபோ மோட்சியா மாத்தையும் எதிர்கான் இந்த வார்த்தை ரெண்டு பேருக்கு நடந்த சம்பாதம் தானே லட்சி சாதிக்கிறார் கடல் சீர இந்த ஸ்லோகம் ரெண்டு பேருக்கும் எதிபதிக்கும் லட்சுமிபதிக்கும் நடந்த டயலாக் அதுதான் சரணாகதி கத்தியம் சரணாகதி கத்தியத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிறார் அதனா வெளிப்படுத்தினார் தனக்கும் அவனுக்கும் நடந்ததாக இருந்தாலும் ரகசியத்திலே நடந்தது அவர் பேசுறார் இவர் பேசுறார் ரெண்டு பேருக்கும் தெரியும் எல்லாரும் பக்கத்துல இருக்கா பாத்துட்டு இருக்கா சரணாகி தத்யத்தை சொல்லல சரணாகி தியத்தைக்குள்ளே இருக்க எம்பெருமானுடையன்ற பார்த்து சொல்லிட்டே இருக்காரு எம்பெருமான் இவரோட பேசுற அவங்க அது சொல்றான் விராகி சொல்றா அஸ்து தேருஷகார பிரபத்தி பண்றேன் நான் சரணாங்கிதா அஸ்து வே நான் சரணாங்கதி பண்ண போறேன் தேவரியருடைய கிருபையினாலே நான் பண்ணக்கூடிய சரணாகிதிக்குமான் பலம் கொடுக்கவனாக ஆகவே பலன் கொடுக்குமனாக தேவரீ பண்ண வேண்டும் புருஷகாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் திராட்சின் ஸ்ரீரங்க நாச்சியார்கூடியிருக்காளே வருஷத்துல ஒரு நாள் தானே கூடியிருக்க விவ தம்பதிகள் கூடியிருந்து நமக்கு அனுகிரகம் பண்ண நாள் எம்பெருமானார் இந்த சமயத்தை பிரயோஜனம் உபயோகப்படுத்தி கொண்ட அப்படியே ஆட்டம் நம்முடைய சம்பந்த சம்பந்திகளுக்கு எல்லாம் மாற்றம் அதே போல எம்பெருமான் கடைசியில் எம்பெருமானே சொல்றான் அதை சொல்ற தேசியன்னு சொல்றயணே திரிஷணனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் சகரதேவ பிரபன்னாய தவாஸ் நீச்சே எடுத்து உதாரிக்கிறார் கருணா வித்தியத்துல பார்க்கிறோம் நான் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் சகிரதேவாஸ் அபயம் சர்வூத்திரம் மமா்ராமா குறித்து சகேவ் பிரபராமர்ம்லோகிருஷ்ணர்ம்லோக ரிட் சரமஸ்லோக்கிரான்பருமாள்நாளு மய இவ சூக்தம் நான் தான் அல்லவா சந்தேன் நான் தான் சொன்னேன் நான் தான் ராமனா பிறந்தோம் நான் தான் கிருஷ்ணனா பிறந்தோம் அதையும் சொல்றேன் ராமாவதாரத்துல சொன்னேன் கிருஷ்ணாவதாரத்துல சொன்னேர் அந்த அவதாரத்துல சொன்னது இப்ப ரங்கராஜனா இருக்கக்கூடிய அடுத்தபடியா சொல்றேன் கடல்கர வார்த்தையும் நான் சொன்ன வார்த்தை தேர்தட்டில் வார்த்தையும் நான் சொன்ன வார்த்தை நான் தான் பிறந்திருந்தேன் சந்தேகமே வேண்டாம் அதனால என்ன அடைவுகளே நித்தம் சுகமா சுவயமா ஒரு சந்தேகம் கிடையாது பிரத்யாய நம்பிக்கை ஏற்படும் முடியா விசுவாசம் ஊட்டி ஏ லக்மண முனிக்கு சொன்னீரா இல்லையா இல்ல வரம் கொடுக்கீரல்லவா சம்பந்த சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம்னு சொன்னீர் இல்லையா சொன்னபடியினாலே நான் நம்பிக்கை இருக்கேன் நம்பி இருக்கேன் அவரோட சம்பந்தம் எனக்கு உண்டாகையினாலே அதனால எனக்கு கர்வம் ஏற்பட்டது நல்லது பண்ணியே தீரணம் முடியாதுன்னு சொல்ல முடியாது ரங்கநாதா அந்த நீர் அவசியம் எனக்கு கிருமைப்படணும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஏன் உமா சம்பந்த சம்மதிகளுக்கெல்லாம் மோற்றன் சுரேன் ஆகையினாலே பெற்றார் அந்த காலத்திலே பேர் பெற்றார் அந்த காலத்திலே அவரத்துல போய் பிரார்த்திக்கிறார் பிரார்த்தித்து பெற்றார் என்று பார்க்கிறோம் ந்தராம அனுசியுட சம்பந்த எல்லாருக்கும் ஏற்பட்டுமான் சொன்ன திருநாராயணம் பெருமான் முதல் பெருமாள் அவர் கடைசி பெருமாள் நேரம் தோறும் கடைசி பெருமாள் அவர் அரையசாமி தடவை சொல்லியிருக்க அரையசுவாமி அவர் நன்னா பாட்டு பாடுவர் பெருமான் திருநாராயணம் செல்வக்குள்ளே ஆடுவர் கடைசியா முடிஞ்ச விற்பாடு இப்ப சந்தோஷத்தோட வருவார் நடந்து ரெண்டு பேரும் பேசுவார் பெருமானார் அங்க இருந்த காலத்துல எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டுவாருன்னு சொன்னார் கானனை வாங்குறீரேன்னு சொல்லிட்டு போனார் அங்க போய் கடைசியா கேட்டார் வந்திருக்காரே இந்த எம்பருமார மோட்சம் உண்டான்னு கேட்கிறான்னு உள்ள பிள்ளை சிரிக்கிட்டே சொன்னான்னு அந்த காலத்துல சொன்னான் அவர் கொடுத்தவருக்கு மோட்சம் சுவாமி அவர் அவதரித்த பிற்பாடு நான் எப்படி ஆகிட்டுமா இருக்கேன் மோஷத்துல உள்ள யாரும் போட்டு ஒரு கைவிட்டு போட்டு அனுப்பிச்சேன் அவருடைய சம்பந்த சம்பந்திகளுக்கு எல்லாம் மோட்சம் சொன்னாங்க இப்படி யார் ரொம்ப சந்தோஷம் டிவி வந்து இப்படி சொல்றாங்க போய் நான் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பேசி ஒன்னு கேட்டு வரேன் பத்திரா மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்கு மாத்திரம் தான் உமக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டு வரேன் இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு பாடு ஆடுறான்புல எனக்குன்னா மோட்சம் அப்படி மோட்சத்துல சந்தேகம் என்னங்க அவம்பாயாலும் சொல்லட்டு வேணும் நிறைய பேட்னு வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு போனார் நீங்க ரா ஆடி முடிக்கோட்சுறம் ரொம்ப சந்தேகம் தான் என்ன ரொம்ப கிடையாது ரெண்டு தெரியா கொடுக்க அப்ப எனக்கு எப்படி மோட்சம் இடியுண்ட நாகம் போலே ஆனான் பெரிய இடி இருந்தால் நாகக்கூடிய சூழ்ச்சி வெடிமரையில் சேராதவரை கிடைப்பது அப்போதொரு என்கிறார் அதனால இவர்களிடத்தில் பெருமான திருநாராயணன் செல்வ செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அரங்கராஜனும் சொன்னார் ரெண்டு பேரும் சொன்னார் சொல்லி இருக்கால அவருக்கு சந்தேகமே கிடையாது ஆனாலும் ஒரு மனசுல ஒரு சந்தேகம் இருந்ததா பெருமானாருக்கு ஒரு சந்தேகம் நமக்கு கிடைக்குமா பெருமான என்னதான் சொன்னாலும் கூட அப்படின்னு அவரத்துல உறுதி உயிரி வாங்கிட்டு திருவடியை ஆணையிட்டு சொன்னார் திருவடியை யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவருக்கு உபதேசம் பண்ணார் தர்வ தர்மான் பரிசல்யா என்னுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்ணினார் மறுநாள் அந்த கோயிலிலே யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கோஷ்டியிலே அம்பெருமானுடைய கோஷ்டியிலே யாருக்கெல்லாம் ஆசை இருந்ததோ அத்தனை பேரும் சீவை எழுந்துள்ள இருக்க கோபுரத்தில் ஏறி சொல்லல நல்லா கேம வச்சுங்க அவரிடத்திலே அவர்களுக்கு சொன்ன எத்தனையோ நரக இருக்கு ஒண்ணு ரெண்டு இல்ல பல நரகங்கள் இருக்கு இந்த நரகங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கருட புராணம் தெரிவிக்க அத்தனை நரகங்கள் இருக்குல்லாம் வேண்டா எங்க ஆத்துல வந்து ஒரு நாள் மாமியாரோட அடிச்சாலே போற அத்தனை நரகங்களும் அதுதான் வச்சிருந்தான் அதுதான் அவ்வளவு கூடிய நரகம் வேற ஒரு நரகமும் கிடையாது அப்படின்னு அது தெரிஞ்சிருந்து இதுக்கோ தண்டபூ எம் சொல்ற வித்வான தெரிஞ்சுட்டு ஒரு காரியம் பண்ணினா தண்டனை அதிகம் எதுவுமே கேட்டு போறதுல பிரயோஜனமே கிடையாது சத்தியம் சொல்ற சத்தியமே பேசுன்னு சொல்ற சத்தியமே பேசுன்னு சொல்லிருக்க சொல்லாம் இந்த காலத்துல முடியுமா உடனே கேட்டுக்க அதெல்லாம் முடியுமா அதெல்லாம் முடியாது உடனே அதுக்கு மேல சுவாமியே சத்தியம் பேசுறேன் ஒரு வாரத்து சொல்லுற மனசு பேரிசில் தரிசவே நமக்கு அது இல்ல வெள்ளியே தீர வே சத்தியமே பேச பொருவர்கள் அனுப்பிக்கவில்லையா சத்தியத்தை தவிர அசத்தியாத்தியா பேசினா அசத்தியம் பேசவே இல்லையே அசத்தியம் பேசினோமே கட்டங்கள் ஏற்படுகின்ற அதர்ம்தான் அதர்மத்தினாலே மழை பொய்த்து போய்விடுகிறது மழை இல்லாமல் போயிருந்தது நீர் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் காரணம் நாம பண்ணக்கூடிய அதர்மம் தர்மமானது ரட்சிக்கப்பட்டது என நம்மை தர்மம் ரஷிக்கும் தர்மோ ரக்ஷன் ரட்சித்தா அப்படின்னு சாத்திரம் தெரிவிச்சு சசங்கா தெரிவித்தாய்வா அவர் பெருமே அடுத்தபடியா சொல்ற அந்த ராமானுஜமணிக்கு சந்தேகம் இருந்தது கிடைக்கும் அதன்படி அனுப்டிப்பவர்களேனால் இவர்கள் அடியன் ஒருத்தன் நரகத்திற்கு போனால் என்னான்னு தெரிவித்தார் அவர் ஆதிங்கிரம் உம்முடையம் எனக்கு இல்லையே அர்த்தத்தினுடைய சீர்மையை பார்த்தேன் நான் அனர்த்தத்தை பார்த்தேன் அனர்த்தத்தை பார்த்தேன் பெருமான அவர்தான் நீர் இல்லை சந்தையுடைய எம் பெருமானார அப்பதான் எம்பெருமானார் என்று பேர் அவருக்கு ஏற்பட்டார் பெருமானார் உம்முடைய பேரிலேயே இனிமேல் இந்த சம்பிரதாயம் எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டுவிட்டித்த அவரை கொண்டு நாட்டுவிட்டார் உலகத்திலே பிரசித்தாக பண்ணினார் என்று சரி ராமானுஜருக்கு சந்தேகம் இருக்கு என்ன இருந்தாலும் ஆச்சாரிய வச்சனா இருந்தபடினால நமக்கு மோட்சம் கிடைக்குமா என்று இவருக்கு ஒரு சந்தேகம் மனசுல ஒரு உருத்த ஒரு இடத்துல உருத்தே இருந்தது அப்படின்னு பாபத்தை நினைச்சோமே நமக்கு மோட்சம் கிடைக்குமா என்னதான் சொன்னாலும் ம சொல்ல காலிசத்துக்கு எல்லாம் வந்தா மோஷன் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு காலிஷ்வத்து வார்த்தைக்கா சொல்லிட்டு இருக்கா வேற ஒண்ணும் இல்ல காலிஷ்வத்துக்கு வந்தா எதிர்பாராத சம்பந்தம் கிடைக்கும் அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு எதிர்பாராத சம்பந்தத்தை ஆனாலும் நம்ம பண்ணின பாபத்தை பாபம் அவளுக்குத்தானே தெரியும் தெரியும் ஒத்தத்தையும் சொல்லிக்க முடியாது பாபங்கள் சில பேர் சொல்லிருப்பாங்க வார்த்தையும் சொல்லிருக்க மாட்டா பகவான் ஒத்தனைத்தான் தெரியும் அவன் ஒத்தன் தான் சர்வகர்ம சாட்சியா இருந்து உள்ள இருந்து அத வேற சொல்றாரு உபன்யாசம் வரைச்சே அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்னு வேற சொல்றாரு அது வேற பயமா இருக்கு அவனுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கான் அவன் சர்விக்க அவனுக்கு தெரியாமல் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வேற சொல்லி வைக்கிறேன் நம்ம ஒத்துழைச்சு தெரியாமல் பண்ணிருக்கோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற பொழுது நமக்கு மோசம் கிடைக்குமான்னு எல்லாருக்கும் மனசுல இந்த குறுகுறுப்பு இருக்கு அமாவர்களுக்கே இருந்ததுன்னா நமக்கு என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு மனசுல கூட எல்லாம் இருக்கமே இருக்கக்கூடாத வழியில நம்ம இருந்துட்டு இருக்கோம் என்ன இருக்கும் சொல்றது காலட்சேபத்துக்கு போய் கேட்டோம் எந்திரமான தோணி ஒன்னாலும் என்ன பண்ணார் எப்படி கிடைக்கும் நமக்கு மோசம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிருந்த பொழுது புற ஒரு நாள் கோயிலுக்கு போனார் கோயிலுக்கு போய் பெருமாளை ரொம்ப கொண்டாடினார் பெருமாளை ஏற்றினார் கோத்திரம் நேரத்துல நின்னார் திருவரங்கராஜன் பெரிய பெருமாள் கேட்டார் என்ன இன்னைக்கு ரொம்ப கொண்டாடுறது என்ன வேணும் மாசுங்க அது மேல் வீடு தர வேணும் பராமரி இன்னைக்கே கிடைக்க முடியாது பண்ணுங்க அயல் வீடு சந்தோம் உமக்கும் கொடுத்தோம் சம்பந்த சம்பந்திகளுக்கும் கொடுத்தோம் எப்பவும் சம்பந்த சம்பந்திகளோடு சேர்த்துதான் நமக்கு நீர் மத்திரம் வரணும் கூப்பிடுறோம் அதிகாரி ஆயிடுச்சுன்னு வருது பழங்கள் எல்லாம் விட்டுட்டு வருது எப்படி இருந்துட்டு நாம சொல்றோம் எப்பிரும் மறுபடியும் இல்ல சம்பந்தம் எல்லாரும் வரணும் ஏன் எல்லாருக்கும் இடா இருக்கு எங்க பரமத்துல இடா இருக்கு நமக்கு இடம் கிடையாது மனசுல இடம் கிடையாது வீட்டுல இடம் கிடையாது பணமும் கிடையவே கிடையாது யார் வருதா இருந்தாலும் வரலாம் அப்படின்னு ரொம்ப யோசனை அப்படி இல்லையா திரிபாத சியாத்தம் திதி இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் இடம் நிறைய இருக்கு ஐஸ்வர்யமோ நிரவதிகம் போஜனம் கிடையாது போஜனமே கிடையாது போஜனமே பரமத்தில் கிடையாது இருந்தா கவலைப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது அந்த அனுபவம் எல்லாரும் சம்பந்த சம்மதிகளுக்கு எல்லாம் மோட்சம்ட்டான் நல்ல லாரி தொட்டுட்டே வந்தான் சந்தோஷப்பட்டுட்டே வந்தாராம் லாரின் தொட்டார் உப்பு பாண்டங்களை தொட்டார் லாரியின் தொட்டார் சரித்திரம் கடைசியா வந்து எம்பெருமானார் தெரிஞ்சது எம்பெருமானார் ஓடி வருகிறார் ஓடி வந்து கேட்கிறார் நாம இருக்க உமக்கு அவசரமே நாம இருக்க உமக்கு என்ன முன்னால போன உமக்கு என்ன ஆச்சை என்னை விட்டு போக எப்படி உமக்கு மனசு வந்ததுன்னு கேட்டார் கேட்ட உடனே சுவாமி சொன்னாரான் புலத்தேழ்கின அடியேன் மறந்தேன் சம்சாரத்தினுடைய வக்காயம் பொறுக்க முடியவில்லை அடிப்பதிப்பினால இந்த சம்சாரத்துல இருக்கிறவாட பார்த்தேன் இப்படி இருக்கால இந்த ரோகத்துல இருக்கிறவா சுவானோட இருக்க வேண்டாம் எனக்கு அரிதி வாழோட கூடி கஷ்டமா இருக்கு இரண்டாம் கோவிடலான்னு ஜோதிச்சு மறந்துட்டேன் ஆச்சாரியனே மறந்துட்டேன்னு சொல்றாரு அப்படி இந்த சம்சாரத்தினுடைய வெக்காயம் அவருக்கு தட்டியது சம்சாரத்தினுடைய உஷ்ணம் பொறுக்க முடியவர் அடிக்கொதிப்பு சம்சாரத்துல அடிக்கொதிப்பு ஏற்பட்டு அப்பொழுது கேட்டார் சுவாமி மறந்து என்ன மறந்து கீரே என்ன அவசரம்னு கேட்டார் மத்தொன்னும் தெரிவிப்பார்கள் பரமதத்துல ஒரு அக்கிரமம் நடக்கிற சுவாமி நல்லா தான் முன்னாட போகணும்னு ஆசைப்பட்டேன் என்று தெரிவித்தா பரமதத்துல கூட அக்கிரமண்டா அப்படின்னு கேட்டார் நடக்கிற சுவாமி இங்கிருந்து போனவர்கள் அங்கே இருக்கிறார்கள் இங்கிருந்து யார் போகிறார்களோ அவர்களை அங்கிருக்கக்கூடியவர்கள் தீபா தீர்த்தம் சேர்த்துக் கொள்றா தெரிவிக்கிறார் அழுவார் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழிவினர் அப்படின்னு நீ இங்க இருந்து போவது எல்லாம் நாம அனுபவிச்சிருக்கோம் கேளு கடைசி சூழ்வீசம் வணிகம் இல்ல அற்புதமான அனுபவம் பண்ணிடும் ஞாபகம் இருக்கிறேன் இறந்து போனவர்களுடைய சீபா தீர்த்தத்தை சேர்த்துக்கிற நான் முன்னால போகாமல் பின்னால வரேன் வச்சுக்குவோம் புறத்தாழ்வான்னு சொல்றேன் தேவரி ராமானுஜரே தேவரி முன்னால போயிட்டு அவடத்துல எழுந்தருடைய இருக்கம் பரமத்தில் இருக்க நான் பின்னால அப்புறம் வரேன் அந்த காலத்துல தேவரி என்ன பண்ண நேரா வந்து அடிய சீபா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கூடாது அடியான் சிஷ்யன் தேவர ஆச்சாரியன் சிஷ்யனுடைய சீபாதித்தத்தை ஆச்சாரியன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா இந்த ஊர்ல வழக்கம் இதை தவிர வேற வழக்கம் கிடையாது அதெல்லாம் சிஷியாச்சாரிய லக்ஷணம்லாம் அங்க மரியாதை அவ்வுலகத்துல இவ்வளகத்துல கிடையாதுன்னு தேவரை சொல்லிடும் அதனால அங்க மாறக்கூடாது அங்கேயும் சிஷிய ஆச்சாரிய கிரமம் மாறவே கூடாது நான் முன்னால போயிட்டேன் தேவரி இடத்துல சீவாத்தம் வாங்கிக்கலாமே அங்க வந்தாலும் கூட நான் பின்னால வந்தா இல்ல கட்டாரு அதனால முன்னால போயிட்டேன் முன்னார போகும் இதுதான் காரணம் கிடையாது அவ்விடத்திலே கூட ஒரு மரியாதையை தேடுகிறீரே ஆச்சாரிய சிஷ்டபாவத்தோட இருக்க அங்கிருந்து இருக்க நினைக்கிறீர்கள் உம்முடைய சுபமான மனசினாலே நம்மை ஆரிங்கனம் பண்ணிக்கொள்ளும்னு சொன்னாராம் காலத்துல கண்டும் கண்டீரமா ஆரிங்கனம் பண்ணிட்டேன் இது மாத்திரமில்லை சம்பந்த சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம்னு சொல்லிட்டான்னு என்பதையும் ஆனந்தப்பட்டார் ஆனந்த கூட்டாடினார் ஆச்சாரிய வச்சனத்தை மீறி இருந்தாலும் புறத்தாழ்வானுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கிறபடினாலே எந்தெருமான நமக்கு மோட்சத்தை கொடுப்பான் என்று உறுதி பூண்டாராம் அக்காலத்தில் அதை இந்த ஸ்லோகத்தை சொல்றார் அர்வான்சோ எத் பதசரசு ஆசிரியத்த பூர்வீ அர்வான்சஹா பிற்பட்ட ஆச்சாரியர்கள் எல்லாரும் எத் பதசரசு யாருடைய திருவிழித்த அவர்களை ஆச்சிரித்து முக்தி சாம்ராஜ்யத்தை பெற்றார்களோ அப்படிப்பட்ட பெருமையுடையவர் சுவாமி ராமானுஜர் அருவாஞ்சோ யத்யூ அவருக்கு முன்பட்டவர்களான ஆச்சாரியர்கள் மணக்கால் நம்பி நாதமுணிகள் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாரும் அவருடைய திருமுடி சம்பந்தத்தாரே மோட்சமிட்டார் பூர்வே மூர்ஜா எத்யாண்மயம் தேசிகா முக்தி மா இந்த தேசிகர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் முக்கு சாம்ராஜ்யம் எதனாலே பெற்றார்கள் எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தாரே பெற்றார் கோயம் ராமன் இவருடைய சாம்ராஜ்யத்தை அவர் இத்த வழக்காக இருக்கிறது கைக்குள்ள முக்தியை வச்சிருக்காரு யாரு முக்தி சாம்ராஜ்யத்தை அவர் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ராமானுஜமும் கூட சம்பந்த அது குரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலதான் மோட்சம் நமக்கு என்று விஸ்வசித்தார் என்று சொன்னால் கதம்பர்ணத்தே பூரநாத பெருமையை யாராலே வர்ணிக்க முடியும் என்று அனுபவிக்கிறார்கள் பெருமை ஆச்சாரிய சரோபர்ல யாருக்குமே கிடையாது எம்பெருமானார் உகந்தவராக இருந்தார் அப்படிப்பட்ட எட்டி உதைக்கவே மாட்டேன் எட்டி உதைப்பெறும் அந்த சரித்திரத்துக்கு வர மறுபடியும் அங்கிருந்து சித்தி உலக தூரம் வந்திருக்கேன் அதை எல்லாரும் மறந்துட்டு இருப்பேன் எட்டி உதை பெற ஒரு காலத்தையும் எட்டி உதைக்க மாட்டேன் எட்டி உதைத்தவறு சரித்திரம் மேலும் இந்த சரித்திரம் எப்படி தவறுமா கருத்துவம் முக்கியமா என்பதை பத்தி கேட்டிருவாரம் போய் கேட்டிருவாரம் அனுப்பினார் என்று ஈடுபதில் வியாட்சியானங்கள்ல இருக்கிற எது முக்கியம் பெருமானது நம்மள ஜீவாத்மா வச்சு முக்கியமா அல்லது ஞாதம் முக்கியமா ரெண்டு ஜுரில் என்ன சொல்றதுன்னாக்க ஏகத்வம் இருக்கு ஞாத்திருக்கிறது ஜியானந்தாத்மா பரமாத்மனா என்று தெரிவிக்கிறார் ஆத்மாவை ஞானமே வழிவடுத்தவன் ஆனந்தமே வழிவடுத்தவன் ஞான குணக்கன் ஞானாசாரன் ஆனந்தமயன் என்று சாஸ்திரம் சொல்றது சேகத்துவம் என்று எது முக்கியம் ஏகத்துவம் முக்கியமா அது ஞாத்திரத்துவம் முக்கியமா எது பிரதானம் எதை கொண்டு நாம் அறிகிறோம் அவரை ஏன்னு கேட்டா ஏகத்துவத்தை கொண்டே அறியவனும் பெருமான தெரியும் தெரியும் பெருமானாருக்கு ஆழ்வாருடைய சீசூக்திகள் தெரியாதாரு சொல்லப்பட்ட அர்த்தங்கள் தெரியாதா எது பிரதானம் ஆழ்வார் இருந்தாலும் கூட இது பரம்பரையாக வந்த அர்த்தம் நம்முடைய கூட்டாச்சாரியர்கள் அவர்கள் நெஞ்சிலே கொண்ட அர்த்தம் என்று அதை கொண்டு நாம் நிர்ணயம் பண்ண நாமே சொல்லக்கூடாதுன்னு நினைத்தார் பெருமானார் அதற்காக ஆழ்வார் அழைத்து அழ்வான் போய் கேட்டு வாறம் அவரத்துல திருக்கோட்டியூர் நம்பின இடத்துல போய் ஞாதே சதி சதி ஞாபகமா என்று கேட்டுவாரு யாருக்கும் லேசுல சொல்ல மாட்டார் பெரிய நம்பி இருக்கு திருக்கோட்டையோர் நம்பி இருக்காரு அவரது சுலபம் சொல்ல மாட்டார் ஏன் அர்சன் ரொம்ப வசந்தது யாருக்கு அதிகாரம் இருக்கு வாரிசை சென்றிருக்கு பக்குவப்பட்டவனுக்கு தான் சொல்லணும் சொல்லாதவங்க சொல்லக்கூடாது அது மந்திர பரிபவம் யாருக்கும் சொல்லக்கூடாது அணிகாரிகளுக்கு மந்திர பரிபவன் மந்திரத்தை பரிபோவம் காசி பணம் சம்பாதிக்கிறான் சுதர்சன மந்திரங்கள்லாம் இருக்கு மந்திரங்கள் எல்லாம் கொண்டு என்ன பண்ணணும் உலகத்துக்கு நன்மை ஏற்பட வேணும்னு இவன் பண்ண மந்திரத்தை கொண்டு அவன் உணவு பண்றா எல்லாரும் காது கேட்கணும் மைக்க சொல்றது மந்திரத்தை மைக்க வச்சுன்னு சொல்லவே கூடாது எப்போது பட் யாரு காதுல படக்கூடாத மந்திரங்கள் படவே கூடாது மந்திரப்பிரதரான ஆச்சாரியின் பக்கம் எத்தனை விபரீதங்கள் இருந்தது தெரியுமா எல்லாரும் சுதர்சனும் மயக்கா மைக்கி பெருசா எல்லாருக்காவது கவனிக்கபடியா வேத மந்திரம் உயர்ந்த மந்திரங்கள் வேதத்தை மைக்கல சொல்லக்கூடாது வேதத்தையே மயக்கில் சொல்றாரு வேத வித்துக்கள் வேதத்தை வித்தி ஜீவிக்கிறவன் வேதத்தை சொல்லவே கூடாது இன்னொருத்தர் காதல படக்கூடாது திருமணத்தை பாருக்கணும் நைட்டி சொல்லல நீ ஜரித்திரம் திருமண நான்காவது வர்ணத்தை சேர்ந்தவருக்கு வேதத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்காரு இடத்துல ஒரு ஆத்து வாசல உட்காந்துட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்கா இவர் வந்துட்டு திடீர்னு அந்த இடத்துல யாரும் வர மாட்டா பிராமணன் அக்ரஹாரம் சொன்ன கேள்வி வைக்கணும் வாசல உட்கார்ந்து சின்ன உட்காந்து பாராயணம் பண்ணலாமா அந்த சமயத்துல வேற யாராவது அவன் காதல விழாதான் அந்த அக்ரஹத்து கூட நுழையவே அந்த காலத்துல அக்ரஹாரத்துக்குள்ளே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் ஒரு காலத்திலையும் உள்ள வரவே மாட்டான் பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடம் நாம் அங்க போக கூடாது என்று இருப்பவர்களை ஒய் ஒரு காலத்திலும் வரவே மாட்டேன் அதனால அந்த இடத்துல யாரும் வரத்து இப்ப சித்திகளிடையே இவர் திடீர்னு வந்துட்ட அந்த காலத்தை இவரை பார்த்தவொன்னே நிறுத்திட்டா காரணத்தை நிறுத்திட்டா நிறுத்த உடனே இவரு பன்னாரி எதிர்க்குள்ள ரொம்ப தூரத்துல போய் உட்கார்ந்துட்டவோ நம்ம தாண்ட குளத்திலே பிறந்தவன் என்று நினைச்சரிக்கிறான்னு தூரத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க உட்காந்து மேல தொடங்கிறோம் அவர் காதல விழாதுல உட்கார்ந்து நான் தொடங்கி மேல பாராயணம் பண்ணலாம் அபகாரப்பட்ட உயர்ந்தவர் இவருடைய பிரபாவத்தை தெரிந்து கொள்ளவில்லை இவருடைய பிரபாவத்தை அவர்கள் உணரப்படியா செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் செய்த ஒரு கபட நாட் அது தெரியாமலே போடும் அல்ல உத்தரவா எங்க நிறுத்தினோம்னு தெரியவே இந்த காலத்திலே இவருமா தேர்தல் இவர் பார்த்தேன் அவ எந்த இடத்துல நிறுத்தினான் தாண்ட குலத்தில பிறந்தவர்களே நம்மை வளர்த்தவன் அவசியம் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைத்தார் அந்த மரியாதையை மீறாமல் ஆனால் நன்னா தெரியும் இவருக்கு எல்லா இடமும் நன்னா தெரியும் அங்க ஒரு கருப்பு நெல் கலந்து இந்த கருப்பு எடுத்தார் எடுத்து அதுக்கு உரிச்சு அப்படி காட்டினார் கருப்பு நெல்ல கையடுத்து உள்ள அறிக்கையை எடுத்து அதனால அவித்தை தயாரித்து யாகம் பண்ணு சொல்றேன் அந்த இடத்துல இருக்கிற அர்த்தத்தை விருந்தார்கள் எடுத்து காக்கினார் புரிஞ்சு இவருடைய பிரபாவம் அப்பொழுது தெரிந்ததுன்னு தெரிவிக்கிறேன் யாருடைய காதலப்படக்கூடாது எதனால ஏற்பட்டது அந்த மந்திரத்தை எத்தனை கோபி ரொம்ப கவனமாக இருந்துடக்கூடாது எல்லாருக்கும் அனதிகாரிகளுக்கு சொல்லலாமா மந்திரத்தை அனதிகாரிகளும் சொல்லக்கூடாது யார் செவியிலே படக்கூடாதோ அவன் சொல்லுவோனுக்கு பாபம் தான் சித்திக்குமே உரிய ஒரு காலத்தையும் புண்ணியம் சித்திக்கவே சித்திக்கார் விபரிதம்தான் ஏற்படும் அதை நினைத்தார் அவர் அதனால எல்லாருக்கும் என்ன அர்த்தம் எது நிற்கக்கூடியவர் அவர் இடத்துல அர்த்தம் கிடைக்க போனார் ஆறு மாசக்காரன் வந்தீராண்டிருக்க பண்ற நன்னா பிரசாதம் சாய்க்கிறார் நன்னா சாமி செய்யற நடந்து ஆறு மாசம் பெருமான சொல்லு நாளை சொல்லு பார்த்தண்டே இருக்கா சொன்ன ஒரு நாள் பார்த்தார் பொறுக்கல சுவாமி பெருமானாரை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலை போயிட்டு வரேன் விடை கொடுத்து முடியுனார் ஓ புரிஞ்சுட எதற்காக வந்திருந்தது தெரியும் அழிவார் அடியேனுடன் என்றபடி கண்டாயே போய் சொல்லுவார் அவ்வளவுதான் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் கீழே கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து அதுல திருப்பி திருப்பி பண்ணி பண்ணி சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்திக் கொள்வது இல்லாது போன ரகுநந்த கேட்க ரகுனந்த பண்ணி வச்சிருக்கேன் மனசுலயும் பண்ணி வச்சிருந்த அதே சொல்லுவேன் அதனால அவளத்துல அடியேனு எத்தனை இடத்துல அடியேண் இருந்தாலும் கூட அடியேனு உள்ளான் நண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இது படியனல் அந்த பாட்டுல அடியே இருந்து சத்தப்பிரயோகம் பண்ணியிருக்கேன் ஆத்மாவை மட்டும் சொல்றது மற்ற இடத்துல எல்லாம் கிடையவே கிடையாது அடியேங் ஒருவன் அடியே முண்டானே கண்கள் சிவந்து பெரிய உள்ளே வண்டல் விலகு மகரகுண்டரத்தன் பொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோடன் துணிசார்கன் பொன் சங்கடவாட ஒருவன் அடியே உண்டான் அற்புதமான அடுத்த பாச என்ன சொல்ற எட்டத்துல எட்டாம்பத்துல எட்டாம் திருவாய் முடியல ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது பாசுரத்துல சொல்ற அடியேன் உள்ளான் உடவுள்ளான் அடியேன் உள்ளான்னு சொல்லிட்டு உடல் உள்ளான்னு சரீரத்திலேயே இருக்கான் இந்த இடத்துல இருக்கான் இந்த ஆத்மாவுக்குள்ளேயே இருக்கான் ஆத்மாவை சொல்லக்கூடிய சத்தம் என்ன அந்த இடத்துல என்ன உள்ளான்னு சொல்லல அடியேன்ற சப்தத்தை இட்டு சொன்னார் அழிவார் அதனால சேஷத்துவம் தான் முக்கியம் சேஷத்தத்தை தெரிவிக்கக்கூடிய சத்தம் தான் அடியன் எப்படின்னா அடியன் அடியேன்னு சொல்ற மாதிரி நம்மளான் கூட்டம் அடியன் அப்படின்னு சொல்றான் அடிய அர்த்தம் தாசபூத்தன் சேஷபூத்தன் அப்படின்னு அர்த்தம் இந்த சேகத்வத்தை தெரிவிக்கக்கூடிய சப்தம் அடியேன் என்பது அடியேன் அதனால தான் நம்ம அடியோம் ஆழ்வார் அடியன் அடியேன்னு சொன்ன நாமும் சொல்றோம் வேற எதனாலையும் சொல்லலூதன் அப்படின்னு சொல்றது இல்ல அடியேன் என்கிற சப்தத்தாலும் எதை சொன்னாலும் அடியேன்னு சுதம் நாளைக்கு கார்த்தால வந்துடும் அப்படின்ண்டா ஆச்சாரன் அடியன் அப்படின்டா அடிய வந்து அடிக்க மாட்டேன்னு அர்த்தம் அடியா அடிக்க மாட்டேன்னு உலர்த்து நாளைக்கு வந்துடும் அடியன் அப்படின்னா தான் அர்த்தம் எஸ் அர்த்தம் அடியேன் அடியு அடிக்கடி சொல்லிருக்கேன் எல்லாம் வேடிக்கையா திருவசல்ல ஆன அமலையில பெருமாளை கூட்டாருமா வாரமோ அமலஐனு கூட்டாரா அடியேன் கூட வந்தவுடையன்னு பாத்துக்கிறான் நான் சேவிக்கிறது வரணும் அடியன் சேவிக்க முடியாது வரணும்னு கூப்பிட்டுறாரு ஆனா வேடிக்கையா சொல்ற வானமாவும் அடியேன் அடிய பெருமாள் அடியவந்தே பெருமாளுக்கு அந்த ஊர்ல சொல்லி சொல்லி எல்லாரும் சொல்லி சொல்லி பெருமாளை அடிய ரொம்ப சந்தோஷம் ஆழ்வார்க்கு தாச கூட்டன்னு சொல்லிக்கிற அவருக்கு என்ன சந்தோஷத்தை தவிர துக்கம் அடியேந்தோட வந்தோட இந்த அடியந்த சப்தம் அடியந்த சப்தமான காட்டுறது சேகத்துவத்தை காட்டுறது ஆத்மா வந்த இடத்திலே சேக்த சட்டத்தை சொல்லி சொல்லுகிறார் நிரூபணி என் அஹங்காரமாக ஆர்ப்பை நடந்தெல்லாம் காட்டிருக்கான நிதியாக புறத்தாழ்வான் ஆறு மாசம் சேவித்திருந்து நிதியாக பெற்ற அர்த்தம் இதே இது அப்படின்னு அரவடத்துல அந்த அர்த்தத்தை பெற்றுக் கொண்டு வந்த அடியேன் அடியேன் பாக்கியம் அடியினார் பரவிட்டு வந்த இதன இந்த மாதிரி சொன்னார் பெரிய எழுத்துல பெருமான கண்டாயிருந்து விண்ணப்பார் தெரிவித்தார் என்று சொன்னார் மகா நிதியான அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதான் நிற்கு அதை உபன்யாசம் பண்ணினாராம் அன்றைய தினம் சுவாமி பெருமானார் நல்ல முக்கியம் இது வேகத்துவம் தான் முக்கியம் யாதுவம் வேகத்துவ அனுகுணமாக யாதிருவத்தை நிரூபிக்க வேண்டும் மறுபடிய எத்தனை மறந்து போகக்கூடிய அவசியம் ஞாபகத்தில் வச்சு அகாரத்தின் பேருக்க தடுத்து ஏறி இருக்கிறார் ஆயா இருக்கிறே இக்கழியும் அவசியம் ரொம்ப உபயோகமான கிரந்தம் அதாவது சந்தேகமே கிடையாது அவசியம் அதுல சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நெஞ்சலே கொண்டவர் ஆயா இருக்கிற லுத்த சதுர்த்தி என்ன சொல்றது இத்தால் ஆத்மா சேஷம் என்கிறது பெருமானிக்கு சேஷப்பட்டு இருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா எம்பெருமானுக்கு சேகப்பட்டவன் அர்த்தம் சதுர்த்தியாது சேகத்துவத்தை காட்டும் எம்பெருமானுக்கு சேகப்பட்டவன் இந்த ஜீவாத்மா அப்படின்னு தெரிவிக்கிறேன் அதுக்கப்புறம் மகாரம் வந்துருக்கு ஓம் என்ற அகாரத்தின் பேரில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்பளவும் சேர்ந்து மகாரா என்ன சொல்றது மன ஞானே மன அவபோதனே இந்த ஆத்மாவானவன் ஜானத்தோடைய கூடிய ஞாபகா அப்படின்னு சொல்றது இப்ப ஞாபகத்துவத்தை தின்னாறு சொல்லி தொட்ட முதல்ல சொல்லுது எது முக்கியமா முதல்ல சொல்லுது அது தோன்றே சொல்லி ஆத்மாவது பொழுது எண்ணார் உதைக்கிறார் இந்த சரித்திரத்தை வச்சுன்னு பாரு வாரத்தையும் உதைக்க மாட்டான் எவன் சொல்றானோ அவனை உதைக்கிடையே சொன்னவர் இருக்கானே அவன் பரம நிஹினான் புரியமானாருடைய பிரபாவம் இல்ல பிரபாவம் எப்படியோ வந்து சேர்ந்து விட்டு இதை தவிர்க்கக்கூடிய ஒப்புக்கொள்ளவே முடியாது ஒரு காலத்திலே புறத்தாழ்வானுடைய பிரபாவம் அப்பிரதிபமான பிரபாவம் புறத்தாழ்வானுடைய பிரபாவம் எத்தனை வருஷம் சொன்னாலும் ஒரு ஏற்க கடக்கும் பெரும் புகழான் இந்த மாநாருடைய தரிசனத்தை கொடுத்தார் நம்முடைய தரிசனத்திற்காக கண்ணை விடண்டாரு கண்ணை கொடுத்து நம்முடைய தரிசனத்தை காப்பாற்றினார் அவருடைய அஜிமாருகஸ்தவம் என்ன வரதராஜஸ்தவம் என்ன சீவைகுண்டஸ்தவம் என்ன ஸ்ரீஸ்தவம் என்ன இந்த பஞ்சஸ்தவங்கள் இருக்கு அது அற்புதம் அதிலே எல்லா கத்தையும் சொல்றார் சிவச சின்ன உக்தி மகிமஹே எதுக்கையீ கண்டே யாந்தி மங்கள கூறக்கூடிய வேதம் வேதத்தை எல்லாரும் வேதத்திலே சொல்லப்பட்டவன் எந்தருமான் பரத்தத்தோட கூறினவன் சிவன் நாராயண்தான் பரத்தம் முடியும் தெரியாமல் பல பேர்கள் பலவிதமாக வேதத்தைக்கெல்லாம் அர்த்தங்க வேதம் என்று சொல்லக்கூடிய பெண்ணானவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஒரு பெண்ணை கல்யாண ஆனத்துக்கு முன்னால யார் பர்தான் தெரியாது எல்லாரும் இவர்தான் பர்தா அவந்தா பத்தா அவன் தான் பர்தான் காட்டிட்டு இருப்பார் காட்டிட்டு இருந்த காலத்துல அவளவு என்ன எல்லாரையும் சில பேருக்கு ரொம்ப கழுத்த கழுத்த தொங்கி போடும் அந்த மாதிரி வேதமாக திண்டாடிட்டு மங்களத்திரத்தை கையில் விழு கழுத்திலே கட்டுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூக்கியை எடுத்து கொடுத்த எதிர்த்து எந்தெருமானே பரதத்தம் என்று வேதத்துக்கு அதுதான் தாற்பயம் என்று நிர்ணயித்தவாறு வேதமானுடைய கழுத்திலே தாரியை கட்டும்படியாக செய்தார் அதுக்குள்ள எது தயா யாருடைய பஞ்சஸ்தவங்கள் என்று சொல்லூடிய வேதமாகற பெண் வேதமாகிற பெண் கழுத்திலே மங்கல்யம் திருமங்கல்யம் போல வழங்குகிறான் திருமங்கல்யத்தினாலே இவள் எப்பெருமானுக்கே ஆட்பட்டவள் அறிவிப்பள் வேதம் சொல்லக்கூடியதே வேதை ரகமேவ வேதாந்த கிருத்தை வேத விஜயம் பெருமானே சொல்றாங்க சர்வே வேதா எப்பதமா மனந்தி எத்தனை ஏகம் பவந்தி எப்பெருமான ஒருத்தனையே காட்டுவதில்லை தாத்தது அவன்தான் என்று காட்டுகிறது வேதம் யாருணயித்து காட்டினார் இவர்தான் கைது எழுதி கைது போடுவோம் நாசி ஜீவனக்கார்டும் பெரிய தேவதை கிடையாது நாராயணனுக்கு பரத்வம் கிடையாதுன்னு சொல்றீங்க நாங்கெல்லாம் கைது போடுவோம் நாங்க கைது போட்டுவோம் போட்டாலும் கூட எத்தனை காலம் வரை செல்லும் இந்த பேப்பர் உங்கள்கிட்ட பத்திரமா இருக்கிறவரை சிவா பரதம் இருக்கும் இவருக்கு பரத்தும் எவ்வளவு காலம் இருக்கும் இந்த பேப்பரை பத்திரமா வச்சிருக்காங்க அவரே ஒத்துருக்க அப்படின்னு நீ சொல்லிட்டு இருப்ப இந்த பேப்பர் தொலைஞ்சு போச்சு அல்லது உன்னுடைய காரம் முடிஞ்சு போச்சு அதனோட முடிஞ்சு போதம் ஒண்ணு இருக்க அதை என்ன பண்ணுவார் வேதம் நிஜமாக இருக்கக்கூடிய அப்போது நிச்சயமா நித்துட்டமாய் இருக்கக்கூடிய வேதம் உபரிஷத் தான்தராசி முதல்ல தொடர்ந்துட்டேத்தான் சொல்றேன் தேவரிஷதி சரஸ்வி உபரிஷத் பாக்கியங்கள் எல்லாம் தேவராஜன்தான் பெரியவன் தேவாதிராஜனாக இருக்கக்கூடிய பிணியோடி தமிழர் பிரிவிக்கும் வரும் பேரருளாளன் காஞ்சி எம்பெருமான எழுத்தோடு இருக்கிறானே அத்திகிரியிடே அவன் தான் அறப்பெரியவன் அவனை காட்டிலும் பெரியவனே கிடையாது என்று வேத வாக்கியங்கள் எல்லாம் நன்றாக உத்கோஷிக்கின்ற நான் அப்படி இருக்க பொழுது இதை கைது கொடுக்க முடிய என்ன பிரயோஜனம் அதுவல்லவா பிரமாணமாக நிற்கும் என்று எத்தனையோ நன்மை எடுத்து சொன்னார் கேட்கவில்லை அக்காலத்தில் அவனை பார்த்த பண்ணப்படுதுன்னு சொன்னார் பொழுது தானே புரிஞ்சுட்டோம் உன்னை பார்த்த கண்களாலே எம்பெருமான பார்க்கலாம் கரம கண்டாரன் என்னை பார்த்த இந்த கண்கள் பாபமான கண்கள் இந்த கண் ஒழிந்து போகட்டும் புரிஞ்சுட்டா ஒன்றல்ல இரண்டல்லாம் பிரபாவம் எத்தனையோ பிரபாங்க வீட்டுல எடுத்து பார்த்தோம்னா ஐயர்வா ரத்தமால நேங்க பேர் வாங்கிட்டு இருக்காங்க இல்ல புறத்தாழ்வான்ற ஹெட்டிங்லேயே வச்சு பாருங்க ரத்தனை ஐதி அவருடைய பிரபாவம் சாதாரணமானதல்ல எம்பெருமானார் பிரபாவத்தை சொல்லி முடித்தாலும் முடிக்கிறார் புறத்தாழ்வானுடைய பிரபாவத்தை சொல்லி முடிக்கவே முடியாது இந்த புறத்தாழ்வானுடைய அவதார திருநட்சத்திரம் பத்தாம் தேதி கையிலே அவர் அவதரித்தது ஹத்த நட்சத்திரம் அது பரியத்தம் விசேஷமா அனத்தியன காலம் என்றே கொண்டாடுகிறார்கள் அவர் அவதரித்த விட்பாடு அத்தியனம் வந்துவிட்டார் அது ஒரு மார்க் அவருக்கு ஒரு பெரிய ரிசேட் நல் அவர் அவதரித்த விட்பாடு அனத்தியன காலம் முடிந்து அத்தியனம் விஜய பிரபந்தங்களுக்கு அத்தியனம் தொடங்குகிறது கொண்டார்கள் பெரியோர்கள் அப்படிப்பட்ட பிரபாவம் உடையவர் புறத்தாழ்வானுடைய பிரபாவத்தை வாசா மகோச்சர மகாபுடாதிநாதன் ஐக்கியத்தை அனுசந்தானம் பண்றத்தை எடுத்துட்டு சேமித்தோம்னாக்க அதுல எவ்வளவு ஐக்கியம் எவ்வளவு தாண்டவன் சொல்லிக் கொள்கிற இந்த லைக் நமக்கு வரவேற அத்தனை நான் தான் பாத்திரம் சார் மனவாள முரள் அவரிடத்தை கிடையவே கிடையாது அத்தனைக்கும் கொள்கிற நான் தான் என்னிடத்துலதான் அவ்வளவு உண்டு மனவன் முரண்கள் அத்தோசே அவர் இடத்துல உண்டா நம்ம இடத்துல தான் உண்டு என்பதை நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும் இந்த புறத்தாழ்வான் அவருடைய பிரபாவத்தில் எதுவும் சீர் அதை நினைப்போமையானால் அதுவே நமக்கு நன்மை பயணிக்கக்கூடியது ஆத்மட்சேமத்தை உண்டாக்கூடிய நாம் எல்லாம் அவர்கள் வழியிலே இருக்க அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் வாழ்க்கையினாலே காட்டியிருக்கிறார்கள் வாக்கையும் அருள் செய்திருக்கிறார்கள் அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று நாம் நன்றாக சுதமாக மனசிலே எண்ணத்தை கொள்ள ஏதோ சில பொருள் ஈட்டுவதற்காக ஏதோ காரியங்கள் செய்தாலும் கூட அப்படியிலேயும் சத்தியமான மார்க்கத்திலே அறநெறியிலே தர்ம மார்க்கத்திலே நின்று பொருளை சேகரிக்க வேண்டும் தர்ம வருதோ போரும் என்கிற போது என்ற மனமே பொன் செய்யும் மறந்து இந்த மார்க்கத்திலே இருந்து சீவழித்தவர்களாக இருந்து நாம் பிறந்த பிறவியினுடைய பயனை அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு புறத்தாழ்வானுடைய வைபவம் அது கரகட்டம் காரியம் சொல்லி முடிக்க முடியாது அத்தனை காலம் சொன்னாலும் வெளி முடிக்க முடியாது என்பதுதான் அறையினால முடிக்க முடியாது என்று சொல்லி அவருடைய சரித்திரத்தை பிரபாவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய மனத்துடன் பேசப்பட்டிருக்கிறார் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு ஒவ்வொன்ற அதுவே காரெக்டர் விசேஷமான காரக்டர் அவரை அனுபவிக்க வேண்டியது ஒரு முறை அவருடைய திருமணிகளே கரணம்